जानकी पुरुषोत्तमस्य युग्मं ஸ்மத்மூத்தி சரீரோஷ புருஷோத்தம்தியுமஸ் आलयं புரானாலய कृष्णाय நமாவாத்தோங்கய வாசுதேவகீ நயச்சோபுமோவிய நமோ நமந்த பிரவிஷ் மமவாச்சு சஞ்ஜீவையகிளஸ்வா அனியாச்சவணீன் பிரமோ பகவ புருஷம் நம்முடைய தர்மம் நம்முடைய மதம் சனாதனமான மதம் மற்ற மதங்களுக்குல்ல இப்பொழுது தோன்றியது அப்படிங்கிற ஒரு வயசு தெரியாது நம்முடைய மதம் எப்ப தோன்றியது அப்படின்னே சொல்ல முடியல எந்த மதங்களுக்கும் ஆதாரமானது அந்தந்த மத நூல் நம்முடைய மதத்துக்கு ஆதாரமானது வேடம் அந்த வேதத்துக்கு என்ன ஆயஸ் அப்படின்னு தெரியல அந்தந்த மத நூல்கள் ஏதோ ஒரு பாஷையில தானே இருக்கணும் அதுபோல நம்முடைய மதம் சமஸ்கிருத பாஷையில இருக்கு சமஸ்கிருத பாஷைக்கு என்ன வயசு அப்படிங்கிறது தெரியல வேதம் அனாதிகாலமாக இருக்கு வேதத்தினுடைய காலம் அப்படிங்கறத மேல்நாட்டு அறிஞர்கள் பேசியிருக்கார்கள் இன்றைக்கும் அனுமானத்துல வச்சிருக்கிறார்களே தவிர நிர்ணயத்துல பேசல வேத காலம் இதுதான் அப்படிங்கிற நிர்ணயம் இன்னைக்கும் ஏற்படல பொதுவாக ஒரு தேசத்தினுடைய கலாச்சாரத்தை கொண்டு அந்த வே அந்த தேசத்துல இவ்வளவு காலமாக இந்த கலாச்சாரம் முன்னேற்றம் அடைஞ்சதுனால இவ்வளவு ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த தேசம் இந்த நிலைமையில இருக்கு அப்படிங்கறத அனுமானிக்கலாம் அந்த கலாச்சாரம் இன்னும் சில காலத்திற்கு முன்னாடியும் தள்ளி கடைச்சு விடுத்தானால் இந்த அனுமானம் தள்ளப்படுறது பொதுவாகவே அனுமானங்கிறதே வேறு பொருத்தமான அனுமா அனுமானம் வரும் பொழுது அனுமானத்தை இப்ப கை கொண்டிருக்கோமோ அதை தள்ளுறாப்புல நேரம் தள்ளி சுவாமி விவேகானந்தா சொல்றார் நாம் ஒரு அனுமானத்தால ஒரு நிர்ணயம் பண்ணி இப்படின்னு சொல்றோம் அதை பொருத்தமான ஒரு அனுமானத்தால வேறு நிர்ணயம் வந்துட்டுதானா இதை விட்டுக் உடனே அந்த அனுமானத்தை கொண்டு அந்த நிர்ணயத்தை பற்றனும் அப்படிங்கும் பொழுதும் நம்முடைய வேத காலத்தை பற்றியதான அனுமானங்கள்லாம் இன்னைக்கும் பூர்த்தி அடையாதபடியே இருக்கு இதுதான் ஒரு பெரிய ஆச்சரியம் ஏன்னா அதுல உள்ள வேத காலத்தினுடைய கலாச்சாரத்தை மட்டும் வேத காலத்தினுடைய வான் நிலை பற்றி ரிசர்ச்சு பண்ணினார் பாலகங்காதர திலக் அப்படிங்கிறவர் வான் நிலையை ரிசர்ச் பண்ணும் பொழுதும் மேக்ஸ்லரும் முதலிய வெளிநாட்டு அறிஞர்கள் வேதத்துக்கு எந்த காலத்தை அனுமானத்துல வச்சிருந்தார்களோ அதுக்கு மேல போயிடு உள்ள வான் பத்தி ரிசர்ச் பண்ணும் பொழுது கொண்டு நிரூபிச்சு பல்லாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி வேதமானது இருந்தது அப்படின்னு சொல்லும் பொழுதே வேத பாஷை இருந்தது இன்னும் மதம் இருந்ததுன்னும் நிர்ணயம் வேத பாஷை சம்ஸ்கிருதம் வேத மதம் ஹிந்து மதம் அப்படின்னு நிர்ணயம் அப்ப பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடியதாகிய நம்முடைய மதம் மற்ற மதங்கள் எல்லாம் பிற்காலத்துல தோன்றியதாக இருக்கு அப்படிங்கறத சுலபமாக நிரூபணம் பண்ணிவிடலாம் எல்லா மதங்களுக்கும் வழிகாட்டியாக முதல் தோன்றிய மதமாக இருக்கக்கூடியதனாலேயே இதுக்கு சனாதன மதம் சனாதனம்னா மிகவும் பழமையானது என்று பொருள் சனாதன மதம் அப்படின்னு தான் இதுக்கு பெயர் வந்தது கொஞ்ச நாட்கள இது ஹிந்து மதம் அப்படிங்கிற பெயர் வந்தது ஹிந்து மதம் ஹிந்து அப்படிங்கிற சொல்லே சிந்து அப்படிங்கிற சொல்லு வந்திருக்கு என்று ரிக்வேதத்திலிருந்தே தெரியறது சிந்து நதி சரஸ்வதி கங்கை முதலிய தடவரைகளே அதனுடைய பீட்ட பூமிகள்லே வாழ்ந்து கொண்டிருந்தவர்களான நம்முடைய வெளிநாட்டவர்கள் நம்ம நாட்டை கைப்பற்றுவதற்காக வந்த சமயம் இவர்கள் எல்லாரும் சிந்து நதியை சேர்ந்தவர்கள் அப்படின்னு அவர்கள் பேசி பேசி பேசி அவர்கள் ஹிந்து ஹிந்துன்னு சொல்லி நமக்கு ஹிந்து அப்படிங்கிற ஒரு பெயர் வந்ததும் ஹிந்துக்களுடைய மதம் அப்படின்னு அதாவது வெளிநாட்டுக்கும் நம்ம நாட்டுக்கும் வியாபாரத்துறையிலே சம்பந்தம் அந்த காலத்திலேயே இருந்தது வெளிநாடுகள்ல போய் நம்ம நாட்டவர்கள் வியாபாரம் பண்ணிட்டு பொழுது சிந்து நதிக்கரையிலிருந்து கொண்டு வந்த பொருள்கள் சிந்து நதிக்கரையில உள்ள நல்ல ஜாதி குதிரைகள் இவைகள்லாம் வெளிநாட்டுக்கு வியாபாரத்துக்கு போயின் இருந்தது காம்போஜம் சைந்தவம் முதலீதான குதிரைகள்லாம் நம்ம நாட்டில மிகவும் உயர்ந்த குதிரைகள் நம்முடைய புராண இலக்கியங்களிலே அந்த குதிரைகளை பத்தி கிடைக்கிறது நம்ம சிந்து தேசத்திலேயோ காம்போஜ தேசங்கள்லையோ உண்டான பொருள்களை வெளிநாடுகள்ல தீபாந்தரங்கள் கொண்டு போய் வித்துன்னு வந்திருக்கிறோம் தீபாந்தரங்கள்ல போய் நம்ம விற்கும் பொழுது தீபாந்தரங்கள்ல உள்ள மிலேச்ச மதங்கள் நம்ம சிந்துக்கள் அப்படின்னு நம்முடைய சமவெளி பிரதேசத்தை கொண்டு அவர்கள் நிர்வாகம் பண்ணின்றிருக்கும் பொழுது சா ஹா இது ரெண்டும் பரியாயமான எழுத்துக்கள் வா பா இது ரெண்டும் பரியாயமான எழுத்துக்கள் யா ஜா இது ரெண்டும் பரியாயமான எழுத்துக்கள் கிராமர் படி சர இடங்கள்ல ஹா வந்துடும் அப்போ சிந்துங்கிறது ஹிந்து என்று சொல்லப்பட்டு சில நூற்றாண்டுகளுக்கு முன்னாடிதான் நமக்கு ஹிந்துக்கள் அப்படிங்கிற பெயர் வந்தது நம்முடைய மதத்துக்கு பெயர் இல்லாம இருந்திருக்கு ஏன் பயிர் இல்லாம இருந்தது அப்படிங்கறதுக்கு ஒரு காரணம் காஞ்சி பெரியவாள் அழகா சொல்லியிருக்கிறார் ஏன் இந்த பயிரை வராம இருந்தது ஒரு ஊர்ல ரெண்டு மூணு கோபாலன் இருந்தாக்க இவனை கே கோபாலன் என்றும் அவனை எஸ் கோபாலன் என்றும் அல்லது இவன் கேழு வீட்டு கோபாலன் என்றும் அவனை கோடி வீட்டு கோபாலன் என்றும் சொல்ல வேண்டிய அவசியம் வரும் ரெண்டு மூணு மதம் இருந்துட்டுதானா அப்பதான் இது முஸ்லீம் மதம் என்றும் இது கிறிஸ்து மதம் என்றும் ஹிந்து மதம் என்றும் சொல்ல வேண்டிய அவசியம் இருந்தது ஒரே மதமாக இருக்கிற காலத்துல அதுக்கு இன்ன மதம் இன்ன மதம் ஒரு பேதப்படுத்தி பேச வேண்டிய அவசியம் இல்லாம இருந்துட்டதுனால மதம்னா நம்முடைய மதம் தான் ஆயிட்டதுனால இதுக்கு பெயர் தேவையில்லாதபடியே இருந்தது வேறு சில மதங்கள் தோன்றின பிறகுதான் இதுக்கு பெயர் தேவைப்பட்டதுனால இது ஹிந்து மதம் அப்படின்னு அழைக்கிறாப்புல நேர்ந்தது என்கின்றது காஞ்சி பெரியவாள் பரமாச்சாரியால் ஒரு சமயம் அழகா அவளுடைய லச்சல்ல சொல்லியிருக்கு நம்முடைய மதத்துக்கு பெயர் கிடையாது நம்முடைய மதத்து அதை குறிப்பிடணுமானால் பொதுவாக சனாதன மதம் என்றும் வைதிக மதம் என்றும் தான் நம்முடைய பெரியவர்கள் சொல்ற வழக்கம் பிற்காலத்தில் சில மதங்கள் தோன்றதுனாலே இதுக்கு பெயர் தேவைப்பட்டதுனாலே இதுக்கு ஹிந்துக்கள் மதம் அப்படின்னு பெயரை வச்சிருக்கிறா பொதுவா அதை நாம் இப்பொழுது நாம் சந்தோஷமாவே ஏத்துக்கிறோம் அதை நிராகரிக்கல இருப்போம் ஏனால் அப்பொழுதும் நமக்கு பாரத தேசத்துல பிரதான தீயாக இருந்த சிந்து கங்கைய பிரதானமாக கொண்டுதானே இது இந்து மதம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்கிற ரீதியில் நம்ம ஏத்துப்போம் ஆனால் அது முக்கிய பட்சம் இல்லை சனாதனமான மதம் நம்முடைய மதத்துக்கு அடிப்படையானது வேதம் வைதிகர்களான மகர்ஷிகள் ஒரு மதம் எடுத்துட்டோம்னா அந்த மதத்துக்கு ஸ்தாபகால் இருக்கிறாள் இல்லையா கிறிஸ்துவ மதம் அப்படின்னா ஜீசஸ் கிரைஸ்ட் அதுக்கு ஸ்தாபகரா இருக்கிறா பௌத்த மதம்னா புத்தர் ஸ்தாபகரா இருக்கிறார் ஜைன மதம் அப்படின்னு சொன்னா ஜைனர் அதுக்கு இருக்கிறார் வர்த்தமான மகாவீரர் இப்படி ஒவ்வொரு மதத்துக்கு ஸ்தாபகாலும் உண்டு மகமதிய மதம்னா நபி ஸ்தாபகரா இருக்கிறார் அதுபோல நம்முடைய மதத்துக்கு இந்த மதத்துக்கு யாராவது ஒரு ஸ்தாபகராக நாம் ஏத்துக்கணும் அப்படி ஏத்துக்க வேண்டிய அவசியம் உண்டு அப்படி ஸ்தாபகராக ஏற்றுண்டா அவர்களை மகர்ஷிகள் என்று பொதுதாக சொல்லலாம் நமக்கு பல மகர்ஷிகள் இருந்திருக்கிறார்கள் அந்த மகர்ஷிகள்லாம் மதஸ்தாபகர்களாகவும் வேதம் நமக்கு மத நூலாகவும் நாம் ஏற்றுக்கிறோம் பல மகர்ஷிகள்ல பெரியோர்களாக வசிஷ்டர் விஸ்வாமித்ரர் புதிய மகர்ஷிகள்லாம் வைதிக மகர்ஷி அந்த மகர்ஷிகள்லாம் நமக்கு மதஸ்தாபகர்களா ஆனார்கள் வேதத்திலேயே சொல்லப்படுற பிராமணிகர்களா மனு வியாசர் இவர்கள்லாம் வேதத்திலேயே சொல்லப்பட்டிருக்கு சகோவா சவ்யாருடைய பெருமையை விபாகம் பண்ணினவர் அதே போல மனு அப்படின்ற வேத மார்க்கத்தை காட்டினவர் தான் மனு என்று சொல்றோம் வேதம் சொல்றதோ எத்வை மனு அவத தத் பேஷஜம் என்ன வேதம் சொல்றது மனு எதை நமக்கு சொன்னாரோ அதுதான் நமக்கு மருந்து என்று வேதமே பரம சான்றோர்களாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட மகர்ஷிகள் அவர்கள் நமக்கு சான்றோர்கள் சான்றோர்கள்னா அவர்கள் சொல்றது சான்று அதாவது பிரமாணம் நமக்கு ஒரு பிரமாணம் அவர்கள் சொல்றதே நம்பலாம் அப்படின்னு யாருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் சான்றோர்கள் பெயர் சான்றோர்களாக நமக்கு மகர்ஷிகள் தான் இருந்திருக்கிறார்கள் அப்படிங்க அந்த மகர்ஷிகளுக்குள்ள உயர்ந்த மகர்ஷியாக வேதவியாசர் என்கின்ற பொதுவாக ஒரு மதத்துக்கு ஒரே தலைவரை சொல்லணும் பல தலைவர்கள் வேண்டாம் ஒரே தலைவரை சொல்லு அப்படின்னு சொன்னா நாம் தைரியமா சொல்லலாம் எப்படி முஸ்லிம் மதத்துக்கு மகமது நபி என்று தைரியமா சொல்லுவாரோ அதே போல மதத்துக்கு ஒரே தலைவரை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டா கிறிஸ்து என்று அவள் தைரியமா சொல்லுவார்களோ அதே போல மதத்துக்கு ஒரே தலைவரை சொல்லு என்று கேட்டால் தைரியமா நம்ம சொல்லலாம் வியாசர் என்று சொல்ல வியாசருக்கு முன்னாடியோ வியாசருடைய சமகாலத்திலேயோ பல ரிஷிகள் இருந்தாலும் வியாசருக்கு பிறகு பல ஆச்சாரியர்கள் தோன்றினாலும் ஆனால் வியாசருதான் முக்கியமான மகர்ஷி அப்படிங்கறதை கொண்டு வியாசரு தான் நம்முடைய மதத்துக்கு பிரவர்த்தகர் என்று தைரியமாக நாம் சொல்லலாம் வியாசர் அப்படி எல்லா விஷயங்களையும் நமக்கு சொல்லியிருக்கிறார் எல்லா மற்ற மகர்ஷிகள் சொன்னதை எல்லாவற்றையும் திரட்டி வியாசர் சொல்லிவிட்டார் அந்தந்த ரிஷி தனித்தனியான விஷயங்களை சொன்னது வியாசர் ஒருவரே திரட்டி வேதத்தில் உள்ளது எல்லாவற்றையும் நமக்கு உபதேசிச்சு விட்டார் பிற்காலத்தில் வந்த ஆச்சாரியர்கள் எல்லாரும் வியாசர் ஒருவரையே லட்சியமாக கொண்டிருக்கிறார்கள் சாஸ்திரங்களிலே பெரிய விஷயங்களை எடுத்து ஆராய்ச்சி பண்ணும் பொழுது அந்த விஷயங்களான கோட்பாடுகளை அவரவர்கள் தோரணையில பேசுறதுங்கிறது சகஜம் அதனால தான் அத்வைத்தம் துவைத்தம் விசிஷ்டாத்வைத்தம் முதலீதான பல்வேறு கோணங்களிலே சித்தாந்தங்கள் ஏற்பட்டிருக்கு சித்தாந்தங்கள் ஏற்பட்டதுனால மதம் வேறுபட்டது அப்படின்னு அர்த்தம் இல்ல விரட்சம் ஒண்ணுதான் வெவ்வேறு இது நம்முடைய பாரதேசத்துல நம்முடைய இந்து மதத்துல வெகு காலமாவே இருந்திருக்கு இப்போது சித்தாந்த விஷயம்தாங்கிறது இல்லை வைதிகமான சடங்குகளை பத்தியோ ஸ்மிருதிகளையோ சொல்லும்பொழுது மகரிஷிகள் பலவேறு சுமிருதி இது மனு இது யாத்திய இது வசிஷ்ட என்று தனி தனித்தனி சட்ட நூல்கள் ஸ்மிருதிகளால் ஏற்படுத்தப்பட்ட மகர்ஷிகளால ஏற்படுத்தப்பட்டிருக்கு அதே போல ஒவ்வொருத்தரும் பிரிந்து அவரவர்கள் அனுஷ்டானங்களை செய்யும் பொழுது தங்களை சொல்லுகிறார்கள் நாங்கள் வந்து நாங்கள் வந்து ரிக்வேதம் நாங்கள் எசுர்வேதம் எங்களுடைய சூத்திரம் ஆபஸ்தம்பம் எங்களுடைய சூத்திரம் போதாயனம் எங்களுடைய சூத்திரம் ஆசுலாயனம் நாங்கள் அந்த ஆசுலாயனர் காட்டின பாதையில போறோம் நாங்கள் ஆபஸ்தம்பர் காட்டின பாதையில போறோம் என்று சடங்குகளை செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார் அவரவர்களுடைய சடங்குகள் லௌகிகமாவோ வைதிகமாவோ நம்முடைய மதத்துல பிரிஞ்சிருக்கும் பொழுது இவர்கள் சாமவேதிகள் அப்படின்னு ருக்வேதிகள் அவர்களை கேலி பண்றதில்லை சாமவேதிகள் ருக்வேதிகளை கேலி பண்றதில்லை ரிக்வேதிகள் பாலோ பண்ற ஆசுலாயனம் தப்பு அப்படின்னு ஆபஸ்தம்பர்கள் சொல்றதில்லை ஆபஸ்தம்பம் தப்பு அப்படிங்கறத ஆசுலாயினர்கள் சொல்றதில்லை அப்படின்னு இருக்கும்போது விசிஷ்டாத்வை அப்படின்னு சொல்லுவானே அத்வைதிகள் தப்பு அப்படின்னு விசிஷ்டாத்வைதிகள் சொல்லுவானே எப்படி அந்தந்த சாக்கைகளிலே போகிறவர்கள் அதுல போக வேண்டியது அப்படிங்கிற நிர்ணயத்தையும் அதை நாம் மனப்பூர்ணமாக ஏற்றுண்டு நம்முடைய முன்னோர்கள் வைதிகமான கிரியைகள்ல காண்பிச்சிருக்கிறார்களோ அதுபோல சித்தாந்த விஷயத்திலையும் சங்கரர் காட்டினதையோ ராமானுஜர் காட்டினதையோ மத்வர் காட்டினதையோ வல்லபாச்சாரியர் காட்டினதையோ கிருஷ்ண சைத்தியர்கள் காட்டினதையோ அல்லது சைவ சித்தாந்தமோ அல்லது வைஷ்ணவ சித்தாந்தமோ எதிரதை எவரவர்கள் ஃபாலோ பண்றார்களோ அவரவர்கள் அதை பாலோ பண்றத பார்த்து நாம் பெருந்தன்மையாக இது எல்லாம் ஒரே மதத்துல ஏற்பட்டிருக்கிற கிளைகள் அப்படிங்கிற ரீதியிலே நாம் அத பார்க்க அந்த ரீதியில நாம் பார்த்தோமானா இது அபிப்பிராய விதங்கள் ஏன்னா அவர் அவர் சாமவேதி சாமகானம் பண்றார் அப்படிங்கறது போல அவன் சிவபக்திக்கு வேண்டியதாகிய ஆச்சாரம் எதுவோ அதை அனுஷ்டிக்க ருத்ராட்சம் போட்டகணும் விபூதி இட்டகணும் அப்படிங்கறதெல்லாம் சிவபக்திக்கு உத்தீபனமானது அதை அவன் செய்கிறான் இவன் வைஷ்ணவன் விஷ்ணு செய்கிறார் அதுக்கு உர்தகுன்றம் துளசி மாலை அணிவது இதெல்லாம் இவனுக்கு விதிச்சிருக்கு ஏனால் அந்தந்த தேவதையை உபாசனம் பண்ணும் தம் தம் நியமம் ஆஸ்தாயே பிரகிருத்தியா நியதா ஸ்வயா என்று பகவான் கீதையிலேயே எந்த எந்த வடிவங்களை எவரவர்கள் உபாசிக்கிறார்களோ அவரவர்களுக்கு அந்தந்த வடிவங்களை உபாசிக்கிறதுக்கான நியமங்களை கொண்டு உபாசிக்க வேண்டியதையும் நானே தான் கற்பித்தேன் அப்படின்னு பகவான் கீதையில சொல்றான் இல்லையா ஆகினாலே அவரவர்கள் அந்தந்த பாதையில போகும் பொழுது அதரதுவும் நம்முடைய மதத்தினுடைய வெவ்வேறு கிளையாக இருப்பதனாலே பெருந்தன்மையோடு அதை பார்த்து கொண்டு நமக்கு எதுல இஷ்டமோ அந்த பாதையில நாம் போக வேண்டியது அல்லது நமக்கு முன்னோர்கள் எந்த பாதையை காண்பிச்சார்களோ அந்த பாதையில போக வேண்டிய அல்லது நம்முடைய குரு எந்த பாதையை காற்றாரோ அந்த பாதையில போக வேண்டியது அப்படின்னு எடுத்துட்டோம் ஆனால் நம்முடைய மதம் குறுகி போகாம இருக்கும் நம்முடைய மதம்தான் பரந்த மதம் இந்த பரந்த மதத்துல பலவேறு கிளைகள் உண்டு மற்ற மதங்கள்லாம் தென்னை மரம் மாயி மாதிரி போயின்னு இருக்கு கிளை இல்லாத தென்னை மாதிரி போயின்றிருக்கு நம்முடைய மதங்கள்ல நிறைய கிளை உண்டு இந்த கிளைகள்ல பல்வேறு முறைகள் தத்துவ ஆராய்ச்சி விஷயமாகவும் பல கிளைகள் கிளம்பிட்டு தர்மானுஷ்டான விஷயமாகவும் பல கிளை கிளம்பிட்டு பக்தி விஷயமாகவும் சித்தாந்த விஷயமாகவும் பல கிளைகள் கிளம்பி நம்முடைய மதத்துல மதத்தினுடைய முன்னேற்றம் ஒத்த தென்னவர மாதிரி ஒரே வழி வேற ஒண்ணு முதல வழி இல்லை அப்படின்னு இல்லாம ஆனா லோகம் பூரகம் ஆளை கூட்டுறதுனால பெரிய மதம் மதத்தினுடைய வளர்ச்சி என்ன பலவேறு நாட்களே கூட்டி விட்டதுனால ஆராய்ச்சி அதிகமாக ஆகி தத்துவிகள் உண்மையை கண்டுபிடிச்சதுனால மதம் முன்னேற்றமா மதத்துக்கு நிறைய பொருளாதாரத்தை சேர்த்துடுறது மதம் முன்னேற்றமா மதத்துல தியாக புத்தியோட கூடிய ஒரு மகானாவது தபசியா மதம் முன்னேற்றமா ப்ரமோஷன் போல ஒத்தனை மேல கொண்டு போய்றது உயர்ந்த மதாச்சாரியரா பிரமோஷன் கொண்டு வர்றது ஈஸ்வரனுடைய சங்கல்பமா இந்த மதத்துக்கு யார் ஸ்தாபகல் மனுஷன் பண்ணினவனா பண்ணினானா என்கின்றதை கொஞ்சம் ஆளாய்ந்து பார்த்தோமனா நம்முடைய மதத்தினுடைய பெருமை தெரியும் தானே தெரியும் நம்முடைய மதத்தினுடைய அடிப்படையிலே தகைய உரு தத்துவ ஆராய்ச்சி விஷயமான பலவேறு கிளைகள் இருந்திருக்கு அந்த கிளைகளை சொல்லும் பொழுது நியாய மதம்னு ஒன்னு இருந்திருக்கு நீமாசா மதம்னு ஒண்ணு இருந்திருக்கு சாங்கிய மதம்னு ஒண்ணு இருந்திருக்கு நாஸ்திகம் லோகாயுதத்துக்கு கூட நம்முடைய மதத்துல அடிப்படையில இடம் இருந்திருக்கு நாஸ்திகத்தையும் எடுத்திருக்கா லோகாயுதத்தையும் எடுத்துட்டு பலவேறு மதங்கள் தத்துவ ஆராய்ச்சி விஷயமாக இயற்கையா ஆராய்ச்சி இயற்கைன்னு சொல்றா இல்லையா இப்போ அதை ஆராய்ஞ்சிருக்கா அதுக்குதான் சாங்கிய மதம்னு பெயர் அணுசக்தின்னு இப்ப சொல்றா இல்லையா அத ஆராய்ஞ்சிருக்கிறா அதுக்குத்தான் நியாய மதம்னு பெயர் எல்லாம் இங்க இருந்திருக்கு அவ்வளவும் இங்க இருந்திருக்கு அவ்வளவு கர்மா கடமையை ஆராய்ச்சி பண்ணிருக்கா அதுக்குதான் மீமாம்சைன்னு பெயர் இதெல்லாம் தத்துவ விஷயமான ஆராய்ச்சியான பல்வேறு சாக்கல் அப்புறம் தர்ம விஷயமான ஆராய்ச்சிகளா இருக்கிறது தான் சற்று முன்னாடி நான் சொன்னேன்னு இதுவன் ஆபஸ்தம்ப சூத்திரம் இவன் போதாயன சூத்திரம் இவன் சத்தியாசாட சூத்திரம்னு அவரவர்கள் தர்மங்களை எப்படி அனுஷ்டிப்பது அப்படிங்கிறத பற்றி நம்முடைய மதத்துல பலவேறு கிளைகள் இருந்திருக்கு தர்ம விஷயமாக அதுபோல உபாசன விஷயமா பக்தி விஷயமா இருக்கணும் இல்லையா ஆகினாலே கலை கலம்பியிருக்கு அந்த கலை கிளம்பும் இது சைவம் என்றும் இது கானபத்தியம் என்றும் சாத்தம் என்றும் வைஷ்ணவம் என்றும் உபாசன மார்க்கங்களும் பல கிளை அதுபோல சித்தாந்த விஷயமான ஆராய்ச்சி வரும் பொழுது இது துவைத்தம் என்றும் அத்வைதம் என்றும் விசிஷ்டாத்வைத்தம் என்றும் சித்தாந்த விஷயமான ஆராய்ச்சிகள் இது எல்லாம் கப்பும் கடையமா கடம்பின ஒரே விரட்சம் சனாதன தர்மம் அப்படின்னு பார்த்தோமானா இந்த மதத்துல படிச்சு வாழா அவ்வளவு நூல்கள் அவ்வளவு ஆராய்ச்சிகள் அவ்வளவு விஷயங்கள் அவ்வளவுக்கு விசாலமான ஹிரதயத்தோட வளர்ந்தது போல ஏதோ ஒரு புஸ்தகத்தை வச்சுண்டு அதையே திருப்பி திருப்பி கொல்லம்பொற்றையில ஊசி வைக்கிறது போல தத்துவமே புறப்பட்டதாக இந்த நாட்டுல வந்து ஜனங்களை பலவேறு தந்திரங்களால ஏமாத்திண்டு போயின்றிருக்கக்கூடிய மதங்கள் பாமர மக்களுக்கு தத்துவங்கள் நம்முடைய மதத்தினுடைய தத்துவங்கள் தெரியாததினாலையும் அந்த மதங்கள்ல பரமார்த்த லாபத்தை அடையணுங்கிற லட்சியம் இல்லாததினாலையும் கேவலம் நமக்கு அதுல லௌகிக முன்னேற்றம் கிடையுமோ அப்படிங்கிற எண்ணத்தினாலையும் பல பேர்கள அந்த ஆடு மாதிரி கத்தி நரிகள் ஆட்ட கவ்யண்டு போயிடுமா அதுபோல நம்ம போலையே கத்தி நம்மளை கல்வீண்டு போகக்கூடிய மதங்கள் ஏற்பட்டு இருக்கு அருவாச்சீனமான மதங்கள் நவீனமான மதங்கள் ஆனால் இந்த மதம் சனாதனமான மதம் இந்த மதத்தில சில குறைவுபாடுகள் அப்ப பொழுது ஏற்படும் எந்த கொள்கையிலேயுமே ஏற்படும் எந்த மதத்திலையுமே குறைவுபாடுகள் ஏற்படும் பொழுது அந்த மதம் சீர்கொலைஞ்சு போறது மதம் வந்து இல்லை அரசியல் துறையில கொள்கைகளை எடுத்துட்டா கூட கொஞ்ச நாள் அதுல குறைவுபாடு ஏற்படும் பொழுது அப்புறம் அரசியல் அந்த கொள்கைய மக்கள் அந்த கொள்கையை வெறுக்கிறார்கள் எல்லா கொள்கைக்கும் எல்லா ஸ்தாபனங்களுக்கும் பொதுவான சட்டம் அது அந்த ஸ்தாபனத்தை பண்றவர்கள் மகா ஸ்தாபனம் பண்ணிட்டு அவள் போயிட்டானா ஸ்தாபனம் பண்ணவர்கள் நிச்சயம் தியாகிகளா தான் இருப்பார் அப்புறம் அதை கொஞ்சம் கொஞ்சமாக தியாக உணர்ச்சி குறைஞ்சவர்களா பொழுது தன் சொல்நலத்துக்கு அந்த ஸ்தாபனத்தை உபயோகப்படுத்தும் போது மக்கள் மூடல்கள் இல்லையே அதனால மக்கள் வெறுக்க ஆரம்பிச்சு அந்த ஸ்தாபனத்தை அது எப்படி உலகத்துல பொதுவா பழக்கமோ அதுபோல நம்முடைய சனாதனமான தர்மங்கள்ல அடிக்கடி கிளானி ஏற்படுறது இந்த கிளானிக்கு தியாகம் புத்தி காரணம் இல்ல காரணம் இந்த கிளானி ஏற்படும் பொழுதுதான் சில மகான்கள் லோகத்துல தோன்றி அதுல சீர்திருத்தம் செய்யணும் புதுசான மதத்தை ஸ்தாபிக்க வேண்டிய அவசியம் இல்லை அதனால சீர்திருத்தத்தை மட்டிலும் செய்ய வேண்டிய அவசியம் வரும் பொழுதும் அது பகவான் கீதையில சொல்றான் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே ஒவ்வொரு சமயமும் அந்த தர்மத்தை ஸ்தாபிக்கிறதுக்காக நான் வரேன் என்று பகவான் சொல்றோம் பகவான் எந்த ரூபத்திலையும் வரலாம் பொதுவாக அவதார புருஷர்கள் அடிக்கடி தோன்றுவார்கள் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் அவதார புருஷர்கள் அடிக்கடி தோன்றி நமக்கு பாதைகளை சொல்றார் அப்படி வந்தவர்களுக்குள்ளே மிகவும் அக்ரகண்ணியராக இருக்கூடியவர் ஆதிசங்கரர் ஆதிசங்கரர் ரோமக்கு காண்பிச்ச பாதை என்ன அவர் ஏன் அவதாரம் பண்ண வேண்டிய அவசியம் இருந்தது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அவர் அவதாரம் என்ற காலத்துல இந்தியாவோ இந்து மதமோ எப்படி இருந்தார் ஒரு மகான் வந்தாரா சாமான்யமா வரமாட்டார் வந்து போன பிறகும் பெரிய காரியத்தை சாதிச்சுட்டு போவார் அதுதான் அவதார புருஷாருடைய ஒரு காரியம் யாரும் செய்யாத ஒரு காரியத்தை பண்ணி தானா அவதார புருஷார் அப்பே இருக்க ஒரு காரியத்தை செஞ்சுட்டு போனா அப்படின்னு ஒரு அவதார புருஷர் வந்தார் அங்க ஒரு பெரிய காலேஜ் ஓபன் பண்ணி விட்டார் இங்க ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் தயார் பண்ணி விட்டார் அவர் அவதார புருஷர் சொல்ல முடியாது ஏன்னால் அதை நாமே செஞ்சுவிடும் அதுக்கு ஒரு அவதாரம் பண்ணி வரணுங்கிற அவசியம் இல்லை ஒரு ஹாஸ்பிட்டல் ஓபன் பண்றதுக்கோ ஒரு பத்து காலேஜ் தயார் பண்றதுக்கோ அதுக்காக வேண்டி பொருள் ஈட்டுறதுக்கோ இதுக்கு ஒரு அவதார புருஷன் வரணும்னு அவசியம் இல்லை சர்வசாதாரணமாக பெரிய ஸ்ரீமான்கள் அதை பண்ணிட முடியும் இல்ல பத்து ஏழைகள் சேர்ந்தாலும் வசூல் பண்ணி அதை பண்ணிட முடியும் அதனால இத்தியாதிகாரியைக் கொண்டு அவள் அவதார புருஷான்னு நம்ம அனுமானிக்க கூடாது அவதார புருஷர்கள் தகுந்த சமயத்தில் ஏதோ ஒரு பெரிய காரியத்தை ஸ்தாதிச்சுட்டாளா பல்லாயிரம் வருஷங்கள் ஆனாலும் அவர்கள் காட்டின பாத உலகத்துல இருக்கும் அவர் பெயரை சொல்லின்றிருக்கக்கூடிய மக்கள் இன்னைக்கும் இருப்பான் இதுதான் அவதார புருஷனுடைய ஒரு ஆச்சரியம் ராமகிருஷ்ணாதி அவதாரங்கள் எடுத்த காலம் வேற ராட்சசா அசுர பாதையினாலே அவதாரம் அண வேண்டிய அவசியம் வந்தது சங்கருடைய அவதார காலத்துல என்னவா இருந்தது அப்படின்னு கேட்டால் எங்கு பார்த்தாலும் ஜைன பௌத்த மதங்கள் மிகவும் அவர் காலத்துல பௌத்த மதமானது உலகம் சூன்யம் உலகம் சூன்யம் உலகம் சூன்யம் உலகங்கிறது ஒண்ணு இல்ல சூன்யம்னா இல்லன்னு தான் ஒரு வஸ்தும் இல்ல சூன்யம் சொல்லிட்டா உடனே ஒரு ரோஜா பூ பால ஒரு பூவோன்னு நினைக்க நம்ம சூன்யம்னா என்ன சூன்யனா சூன்யம் தான் சூன்யம்னா சூன்யம் தான் அர்த்தம் இல்லையா என்ன அர்த்தம்னா உலகங்கிறது இல்ல உலகங்கிறதே இல்லை அப்படின்னு ஜனங்கள் புத்தர் பெருமான் பிரச்சாரம் பண்ணி விட்டு ஏனால் அவருக்கு உலகத்துல மூப்பு மரணம் வியாதி அப்படிங்கிற ஒரு துக்கத்தை பார்த்ததும் மனசு தளர்ச்சி அடைஞ்சு விட்டார் அதுக்கு பரிகாரம் அவரால் தேட முடியல அதனால தோன்றார் அது மூணு இல்லைன்னு நினைச்சு நடுமே அதை நினைச்சு நினச்சி நமக்கு மூப்பு மூப்பு மூப்பு நினைச்சு நமக்கு வயசாயிடுது வயசாயிடுத்து வயசாயிடுத்து நினைச்சாதானே கஷ்டம் வயசாததுன்னே ஒண்ணுமே இல்லை வியாதினா வியாதி நினைச்சாதானே உனக்கு ஆஸ்பத்திரி டாக்டர்லாம் தேவை எனக்கு வியாதியே இல்லை வியாதிங்கிறதே போய் அப்படின்னு நினைச்சுட்டு ஒரு பரிகாரம் வந்துருமோ அவர் ஜெகத்தையே இருக்கு இல்லையான்னு சொல்ல இருக்கு எப்படி வேணான்னு சொல்லக்கூடாதுன்னா சொல்லக்கூடும் அப்படி யாருக்கு என்ன புரிஞ்சது இதுல ஆனா இல்லையே அப்படி ஒரு மௌட்டியமா நினைச்சிட கூடாது இத பத்தி பேசினா இன்னைக்கு ஜெயின் மதத்தை பத்தி பேசலாம் ரெண்டு மணி நேரம் நீங்க விரும்ப மாட்டீர்கள் ஏழு வங்கிகளுக்கும் விளக்கம் கூறி ஓஹோ இவ்வளவு விஷயங்கள் அதுல இருக்கா அப்படின்னு தோணும் விளக்கம் கூறினோமானா ஆனால் பொதுவா நம்ம எடுத்துட்டோமானால் உலகம் இருக்குன்னு சொல்றவர்கள் இந்துக்கள் உலகம் இல்லைன்னு சொல்றவர்கள் பௌத்தர்கள் இந்த ரெண்டு பேர்களுக்குள்ளேயும் ஒரு சமமான பாதையை பார்த்திருக்கிறார் அந்த ஜைனர் அதனால இருக்குங்கிற கட்சியான இந்துக்கள் கட்சியையும் எடுத்துண்டு இல்லைய கட்சியான பௌத்தர்களுடைய கட்சியையும் கண்டு இது ரெண்டையும் சமப்படுத்த முடியுமான்னு அவர் முயற்சி பண்ணியிருக்கிறார் அதனாலே அதனால ரெண்டு பேருக்கும் பரிகசனியமா ஆயிட்டார் ஏனா ஒன்னு இருக்குன்னு சொல்லு ஒண்ணு இல்லேன்னு சொல்லு இல்லைன்னு சொன்னா இல்லேங்கிற கட்சியில சேர்ந்துடுவேன் இருக்குன்னு சொன்னா இருக்குங்கிற கட்சியில சேர்ந்துடுவேன் இருக்குன்னு சொல்லலாம் இல்லேன்னு சொல்லலாம் என்று ஒரு ரீதியா சொன்னா அது என்ன சொல்றாருன்னே நிர்ணயமாகாதபடி இருக்கு இப்படி அவர்கள் சொல்ற தத்துவம் புரியாது அவர்கள் சொல்ற மத என்னன்னா நம்முடைய பாபங்கள் கர்மாக்களை நாம் அனுபவிச்சுதான் தீரணம் அதற்கு வேண்டிய தண்டனைகளை ஆத்ம தண்டனைகளை நாம் கொடுத்து தான் ஆகணும் என்று நினைச்சிருந்தார் அதுக்காக இன்னென்ன பிராய்சித்தங்களை நீ செய் அப்படின்னு சில தர்மங்களை சொல்றாள் அது ஏற்கலை ஜனங்களும் அவன் என்ன சொல்றா என்ன பாதை அப்படின்னு பாலோ பண்ண முடியாம அப்ப ஹிந்து மதம் எப்படி இருந்ததுன்னா ஜெயின மதம் பௌத்த மதம் கலமினத்துக்கே ஹிந்து மதம் தான் காரணம் இந்து மதம் எப்படி இருந்ததுன்னா உபனிஷத் அப்படிங்கிறத தூக்கி ஒரு மூலையில வச்சு உபனிஷத்தை பிரமாணமா எடுத்துக்கல வேதத்துல சொல்லிருக்க கூடிய கர்ம காண்டங்களான யாகங்களே நிறைய செய்து கொண்டு அதுதான் தர்மம்னு பிடிவாதத்தோட போயிட்டு இருக்கிறார் கர்ம மார்க்கத்துல இந்த சடங்குகள் இந்த கர்மாக்கள் இதெல்லாம் பிடிக்காததான் ஜெயின பௌத்த மதங்கள் கிளம்பித்து அப்ப ஹிந்து மதத்துல தத்துவ ஆராய்ச்சி பிரதானமா இல்லை கர்மாக்களை செஞ்சின்றிருக்கிறார் அப்படிங்கிறது தான் இங்க இருந்துருக்கு ஹோமம் பண்ணுவா யாகம் பண்ணுவா இதையே மட்டும் இல்லை எல்லாரும் பண்ணிட்டு தத்துவ ஆராய்ச்சிக்கு காரணமான உபனிஷத்தை தூக்கி எரிஞ்சு விட்டான் அதனாலதான் தத்துவ ஆராய்ச்சி இல்லாத மதங்கிறதுக்காக இருக்கு இதை இயற்கை வாதிகளான சாங்கிய மதம் நாஸ்திக்க பிரச்சனை வேண்டாம் அவங்க காரித்த அவன் பார்த்துப்போம் அப்படிங்கிற லோகாயுத்த மதம் இதெல்லாம் ஒவ்வொரு ஓரங்கள்ல இருந்து இருந்துருக்கு ஏன்னா தத்துவ ஆராய்ச்சியை பிரதானமாக கொண்ட காலமா இருக்கிறதுனாலே லோகாயுதம் எடுபடல நாஸ்திக்கம் எடுபடல ஈஸ்வரன் உண்டு தெரிஞ்சுக்க ஒரு வழி ஆசை இருக்க வழி தெரியல இந்த நிலைமையில இருந்தது அப்போ இதுல வந்து என்ன இருந்தது இந்து மதம் கேவலம் ஹோமம் ஹோமம் முதலீதைகளை பிரதானமாக கொண்ட சடங்குகளை பிரதானமாக கொண்ட கர்ம மார்க்கமா இருந்தது இந்து மதம் சாங்கியம் முதலிய மதங்கள் எல்லாம் தத்துவ ஆராய்ச்சியை பிரதானமாக கொண்டிருந்தது ஜைன பௌத்த மதங்கள் எல்லாம் உலகமே பொய் அப்படின்னு சொல்லக்கூடியதோ கடினமான சந்யாசம் துறவரம் உதவிகளை கொண்டாதான் மோட்சத்தை அடைய முடியும் அப்படிங்கிற ரீதியில் இருக்கிறதுனால மக்களுக்கு எந்த மதத்தாலையும் எதுவும் உபயோகம் இல்லையா ஏனால் கர்ம மார்க்கம் வரும்போது அதுக்கு யார் சில அதிகாரிகளோ அவ தான் செய்யலாம் ஆயிடுது ஜெயின பௌத்த மதங்களை ஃபாலோ பண்ண முடியல வெறும் தத்துவ ஆராய்ச்சி மதங்கள் புரியல அப்படிங்கிற நிலையில இருக்கும் பொழுதும் எல்லாத்திலையும் ஒரு ஒற்றுமையை காண வேண்டிய அவசியம் இருந்தது பக்தி மார்க்கமான மதமே இப்ப இல்லையான்னா இருந்தது அது சைவம் வைஷ்ணவம் அப்படிங்கிற பெரிய ரூபத்துல ஒர்கது ஏன்னா ஆழ்வார்கள் ஆயன்மார்களுக்கு முன்னாடியே இருந்திருக்கு ஆதிசங்கருக்கு முன்னாடியே இருந்தா அவர்கள் பெரிய ரீதியில ஒர்கின்ற இருந்த அந்த ரெண்டு மதமும் பரஸ்பரம் விருத்தமா சண்டை போட்டு இருந்தது அந்த சண்டை ரொம்ப ஓகரான சண்டை அந்த அளவுக்கு சண்டை ஒரு கால ஹிந்து முஸ்லீம் சண்டை கூட அப்படி இருந்திருக்காரு சைவ வைஷ்ணவ சண்டை அப்படி இருந்தது இந்த சந்தர்ப்பில என்ன மத சீர்திருத்தம் தேவைப்பட்டது அப்படின்னா பௌத்த மதத்துக்கும் இந்து மதத்துக்கும் ஒரு ஒற்றுமையை காட்டணும் சைது மதத்துக்கும் வைஷ்ணவ மதத்துக்கும் ஒரு ஒற்றுமையை காட்டணும் கர்ம மார்க்கத்துக்கும் ஞான மார்க்கத்துக்கும் ஒரு ஒற்றுமைய காட்டணும் இந்த மதங்கள்ல ஏற்பட்டிருந்த பல்வேறு அபிப்பிராயங்களை ஒன்றுபடுத்தி இவர்களை முழு ஆட்கொள்ள வேண்டிய அவசியம் இப்ப ஏற்படுறது இப்படி ஏற்படும் பொழுதும் அதே ஜகத்து பொய்யா அப்படின்னு சொன்னார் ஜகத்து பொய் அப்படின்னு சொல்றார் ஜகத்து மெய் அப்படிங்கிறது இந்து மதம் தமிழ்நாடு சொல்லிட்டேன் பெரும்பாலும் ஜகத்து பொய் ஜகத்து பொய் ஜகத்து பொய் ஜகத்து சூன்யம் சொல்லியே பௌத்த மதம் வியாபிச்சு விட்டதுனால அந்த காலத்துல ஜெகத்து மெய் அப்படின்னு சொன்னா எல்லாரும் சிரிப்பா வெயின்னு சொல்ற அந்த ரீதியில ஆயிட்ட ஒரு உலகத்துல பௌத்த மதத்தையும் இந்து மதத்தையும் சமஞ்சசப்படுத்தணும் சமஞ்சசப்படுத்தி ஜகத்து சத்தியம்ங்கிறத சொல்ல வைக்கணும் ஈஸ்வரன் சத்தியம்ங்கிறத சொல்ல வைக்கணும் அதே பக்தி மார்க்கம் அப்படின்னு எடுத்துட்டாலும் சைவ வைஷ்ணவ யுத்தங்கள் இந்த சண்டைகளை கலகத்தை நீக்கி அவரவர்கள் வழியை அவவா ஃபாலோ பண்ணும்படி எல்லாத்துக்கும் அடிப்படையான தத்துவம் ஒண்ணுதான் அப்படிங்கறத காட்டும்படியான ஒரு சமஞ்சசப்படுத்தும் கர்ம மார்க்கம் ஞான மார்க்கம் இது ரெண்டு இல்லையா ஞான மார்க்கத்துல போகிறவா இல்லாதபடி போய் கர்ம மார்க்கத்துல போகிறவர்களுக்கு ஞான மார்க்கல அலட்சியம் வந்திருக்கு அத நீக்கம் கர்ம ஞான மார்க்கத்தினால கர்ம மார்க்கத்தை பாதிச்சுடவும் கூடாது இந்த ரீதியில சங்கரர் மேற்கொண்ட விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா சங்கரர் திருத்தின விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா சங்கரர் உலகம் சூன்யம் அப்படிங்கிற பௌத்த பட்சத்தை அனுசரிக்கிறது போல அனுசரிச்சு ஆனால் சத்தியம்ங்கிறத நிர்ணயம் பண்ணினார் ஆதிசங்கரர் மேல மாயாவாதி அப்படிங்கிற ஒரு பெரிய பழியை சுமத்துறார்கள் மற்றவர்கள் ஆதிசங்கரர் உண்மையிலே பிரம்மவாதி உண்மையிலே பரம்பொருள் தான் சத்தியமானது அப்படிங்கிறத ஆதிசங்கரர் தான் நிர்ணயம் பண்றார் பிரச்சன பௌத்தர் மறைமுகமான பௌத்தர் ஆதிசங்கரர் அப்படின்னு கூட பிற்கால சித்தாந்திகள் பழி சுமத்துறார்கள் பௌத்த மதமும் சங்கர மதமும் ஒன்றும் இல்லை ஏனால் ஒன்றா இருந்தா பௌத்த மதத்தை கண்டிக்கிறார் சங்கர ரொம்ப தீவிரமாக கண்டிக்கிறார் பௌத்த மதத்தை அப்ப பௌத்த மதத்தும் பௌத்த மதம்தான் சங்கர மதம் பௌத்த மதத்தை எப்படி கண்டிப்பா பௌத்தர் உலகம் பொயின் தானே சொன்னார் சங்கரரும் உலகம் பொயின் தானே சொல்றார் பொய்யேன்னு சொன்னா பௌத்தர் சொன்னதுக்கும் சங்கரன்னு சொல்றதுக்கும் என்ன வித்தியாசம் பௌத்தர் சங்கரர் பௌத்தர் பொய்யின்னு சொல்றதுக்கும் சங்கரர் பொயின்னு சொல்றதுக்கும் என்ன வித்தியாகம் உலகம் பொய்ங்கிறது ரெண்டு பேர் பட்சத்துலதானே உலகம் பொய் அப்படின்னு சொல்றத காரணம் பொய் காரியம் பொய் ரெண்டும் பொய்ங்கிறது பௌத்தர்களுடைய வாரம் ஒரு கால உலகம் ஒண்ணு இருக்கு அப்படின்னு தெரியறதுக்கு அறிவாக கொண்டிருக்கக்கூடிய ஒன்றையும் அவர்கள் பொய்யினே சொல்றார் எல்லாம் அவர்களுக்கு க்ஷணிக்கம் ஒரு தினம் தோன்றினது அடுத்த இல்லை மறைஞ்சு போய்டுறது அப்படிங்கிறது அவளுடைய வாதம் அதே போலதான் அறிவும் கணிக்கமானது அப்படிங்கிறது அவளுடைய வாதம் பௌத்த மதத்துக்கும் உள்ள வித்தியாசம் சொல்றேன் மிகாவா கெட்டதான் இது புரியும் பௌத்தர்கள் அப்பப்பொழுது தோன்றி மறைஞ்சூடும் அப்பப்பொழுது தோன்றி மறைஞ்சூடும் அறிவும் ஜீவாத்மாவும் தோன்றாம் மறைஞ்சூடுறான் அடுத்தபடி ஜீவாத்மா இல்லை ஆத்மாங்கிறதும் தோன்றது மறைஞ்சூடுறது உலகம் தோன்றது மறைஞ்சோடு க்ஷணத்துல தோன்றி க்ஷணத்துல மறையிறது மறையிறதுக்கு அடுத்த கணம் கூட இல்லை ஒரு க்ஷணத்துல தோன்றி ஒரு க்ஷணத்துல மறையிறது அப்படின்னா கூட அது க்ஷணிகமாகாது தோன்றிய அடுத்த தோன்றிய க்ஷணமே மறையது அப்படிங்கிறது அவளுடைய ஒரு அனுமானம் கல்பனை ஆனால் அதை எப்படி ஆதிசங்கரர் சாஸ்வதமான ஒன்று இருக்கு அப்படிங்கிற பிரம்மவாதத்தை ஸ்தாபிக்கிறார் ஸ்தாபிக்கிறதுக்கு ஆதிசங்கரர் கேட்கிற கேள்வி ஆச்சரியமான கேள்வி ஆத்மா சாஸ்வதமானது ஆத்மா கணிகமானது இதான் பௌத்த பட்சம் ஆத்மா க்ஷணிகமானதில்ல ஆத்மா சாஸ்வதமானது அப்படிங்கிறது தான் ஆதிசங்கரருடைய பட்சம் ஆத்மா கணிக்கமானது ஒரு கருத்துல தோன்றி மறையற ஆத்மா வேறு ஒரு ஆத்மா தோன்றித்து வேற ஆத்மா வேறு ஆத்மா வேறு ஆத்மான்னு தொடர்ச்சியா ஆத்மா இருக்கிறதுனாலே சாஸ்வதமா இருக்கிறது போல இருக்கு என்று பௌத்தன் சொல்றார் ஆனா நான் ஆதிசங்கரர் சொல்றா பத்து வருஷத்துக்கு முன்னாடி காசியிலே ஒத்தரை பார்க்கிறோம் இப்ப பத்து வருஷம் கழிச்சு பார்க்கும்பொழுது உன்னை காசியில நான் பார்த்திருக்கேனே அப்படின்னு விசாரிக்கிறார் ஆத்மா வந்து கணிக்கமா இருந்ததுனா பத்து வருஷத்துக்கு முன்னாடி அவனை பார்த்த ஆத்மா வேற இப்ப இருக்கிற ஆத்மா வேற என்ன சொல்லணும் பத்து வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்தேனே அப்படின்னு இப்ப சொல்லுவான் ஆனால் அவள் பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவன் தான் இவன் அப்படிங்கிற நிர்ணயம் ஏற்படுறதுனால அப்போ கணிக்கமான வஸ்து அப்படின்னு நிச்சயம் சொல்ல முடியாது இல்லையா அந்த ஆத்ம வஸ்து சாஸ்வதமா இருக்கு அப்படின்னு தெரிகிறது இல்லையா ஒரு க்ஷணத்துல தோன்றி மறையறது இல்லையே ஆத்மா க்ஷணத்துல தோன்றி மறைஞ்சுடுறது க்ஷணத்துக்கு க்ஷணம் அழியக்கூடியது ஆத்மா அப்படிங்கிற பௌத்தவாதத்தை ஆத்மா சாஸ்வதமானது பத்து வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த அனுபவம் இப்பொழுது இருக்கிறதுனாலே அப்படின்னு பௌத்த மதத்தை கண்டிச்சு ஆத்மா சாஸ்வதமானது அப்படின்னு ஆதிசந்திரர் சொல்றார் உலகம் பொய் அப்படிங்கிற பௌத்த மதத்தை கண்டிக்கிறார் உலகம் பொய்யின்னு பௌத்த மதம் சொல்றது எப்படி உலகம் மித்யின்னு ஆதிசங்கரர் சொல்றது எப்படி ஆதிசங்கரரும் பிரம்மசத்தியம் ஜெகன்மித்யான் தானே சொல்றார் உலகமும் பொய்யின் சொல்றார் பொயில பலவிதம் இருக்குன்னு நியாயவாதிகள் சொல்றார் அந்த பொயில ஆதிசங்கரர் உலகம் பொய் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் முயல் கொம்பு போல பொய் அப்படின்னு சொல்லல பூனக்கொம்பு யாராவது பார்த்திருக்கடோ பூனக்கொம்பு மான் கொம்புனா பார்த்துருக்கேனேன்னு சொல்லுவா பூனக்கொம்பு பார்த்திருக்கையோன்னு கேட்டா இல்லேன்னு சொல்லுவா இல்லாத பொருளை எப்படி பார்க்க முடியும் அதனால பூனக்கொம்பு இல்லவே இல்லை அதுபோல இந்த உலகம் இல்லவே இல்லை அப்படிங்கிறது பௌத்தானுடைய சூன்யவாதம் ஆதிசங்கர் என்ன சொல்றார் ஆதிசங்கரர் மித்யேங்கிறார் ஏன் மித்யே அப்படின்னு சொன்னார்னா தாக்காலிகமா தெரியறதுனால மித்யை அப்படிங்கிறார் சாஸ்வதமா தெரியல உலகம் சாஸ்வதமா இருக்குன்னு சொல்ல முடியாது தாக்காலிகமாக தெரியறது தாக்காலிகமாக தெரிகிறத நான் நிச்சயன்னு சொல்றேன் தெரிகிறத சத்தியம்னு நான் சொல்றதுனால சாஸ்வதமா தெரிகிறது பிரம்மஸ்வரூபம் ஒண்ணுதான் அப்படிங்கறதுனால தாக்காலிகமா தெரிகிறத சத்தியம்னு எப்படி சொல்ல முடியும் இவன் பத்து வருஷத்துக்கு முன்னாடி இல்லை அப்படின்னு நிச்சயமா தெரியறது ஐம்பது வருஷத்துக்கு பிறகு சத்துரப்போறா இல்லாம இருக்க போறான்னு தெரிகிறது அவிருக்கக்கூடிய அனித்தியமான சரீரத்தையோ அனித்தியமான உலக வாழ்க்கையோ அனித்தியமான உலக பொருள் எல்லாம் நித்தியமா இல்லாததுனால அதை சாஸ்வதம்னு எப்படி சொல்ல முடியும் ஆகினாலே உலகத்தை வந்து பொய் அப்படின்னு சொல்லக்கூடிய வாக்கியங்கள் எல்லாம் சாஸ்திரங்கள்ல இருக்கு இதெல்லாம் அன்றம் அப்படின்னு சொல்லக்கூடிய சாஸ்திரம் வாக்கியங்கள் இருக்கு உபநிஷத்திலேயே இருக்கு சாந்தோக்கியத்திலேயே இருக்கு இது அன்றம் பொய் அப்படின்னு உபநிஷத்திலேயே இருக்கு அழுவாருடைய பாடல்யம் இது எல்லாம் என்கிற பாடல் இருக்கு ஏனால் மெய்யில் வாழ்க்கையை மெய்யென கொள்ளும் வையம் தன்னோடும் கூடுவதில்லை என்று குலசேகர ஆழ்வாருடைய பாடல் குலசேகர ஆழ்வார் அத்வைதம் பேசுறாருங்க என்ன பேசுறான் மெய்யில் வாழ்க்கையை மெய் என கொல்லும் மெய்யில் வாழ்க்கையினால் பொய்யான வாழ்க்கையை மெய்யாக கொள்ளும் வெய்யம் தன்னோடு கூடுவதில்லிங்கும்போது ஜெகன்மித்யாங்கிறத குரசேகரவார் பேசுறார் இங்க ஜெகன்மித்யா உபனிஷத்து ஜெகன்மித்யேன்னு சொல்றது ஏனால் அதெல்லாம் அன்றம் அப்படின்னு சொல்றது தாக்காலிகமான வஸ்துவ அன்றுருத்தம்னு சொல்றது பிற்பிட்ட சித்தாந்திகள் ஆதிசங்கர மித்யாவாதி அப்படின்னு சொல்றவ அந்த பிறப்பிட்டு சித்தாந்திகள் இதுக்கெல்லாம் அர்த்தம் சொல்லி ஆகணும் இல்லையா இது அன்றுத்தம் இது மெயில் வாழ்க்கைன்னா இதுக்கெல்லாம் அர்த்தம் சொல்லணுமா இதெல்லாம் பிரமாணமாச்ச இந்த நூல்கள்லாம் அர்த்தம் சொல்லும் என்ன சொல்றாங்க அனித்தியமாக இருப்பதனாலே அன்றுத்தம்னு சொல்லப்பட்டது அண்ணி அனித்தியமாற்பதுனாலே மெயில் வாழ்க்கைன்னு சொல்லப்பட்டது அப்படின்னு தானே ராமானுஜரே அர்த்தம் கொள்றார் ஆதிசங்கர கேட்டா அதான் சொல்றேன் ஆவிசங்கரை கேட்டா அனித்தியமா இருப்பதுனாலே நாம் இத பொய் சொல்றோம் அவர் ரெண்டு பேரும் ஒத்து போயிட்டா ரெண்டு பேருமே ஒத்து போயிட்டா ஏ பொய்யத்துக்கு அனித்தியம்னு வியாக்கியானம் பண்ணி கொடுத்தார் அவர் அனித்தியம்ங்கிறதுக்கு பொய்யின்னு வியாக்கியானம் பண்ணி அவ்வளவுதானே இவர் பொய்யின்னு வந்ததுக்கு அனித்யம் அப்படின்னு அர்த்தம் எழுதினார் அவர் அனித்தியமா இருப்பதுனாலே பொய்யி அப்படின்னு பிரிச்சு போ திரும்பி போட்டார் கொள்கை ஒன்னா தான் இருக்கு ஏனால் கொள்கை ஒன்னா தான் இருக்கு இதுக்கு வித்தியாசம் இல்லை இப்படி தத்துவங்கள்ல வந்து ஒரு அவசியம் ஏற்பட்டது ஜகத்த வந்து சூன்யம் அப்படின்னு சொன்ன பௌத்தவாதிகளை அவர்களை போல சூன்யம்னு இவரை சொல்லல அனி தாக்காலிகமான சத்தியம் அதுதான் வியாபகாரிகமான சத்தியம் என்று தாற்காலிகமான சத்தியமா இத உலகத்தை பொய் என்றும் பரமார்த்தமாக சாஸ்வதமான சத்தியமா இருப்பதுனாலே பிரம்மஸ்வரூபம் சொல்றதுதான் சங்கர முக்கியமான கோட்பாடா இருக்கு இப்படி பௌத்த மதத்தையும் இந்து மதத்தையும் சமஞ்சசப்படுத்தி விட்டார் சொன்ன உலகம் பொய் அப்படிங்கறதையண்டு பொய் இல்லையது பிறகு எப்படி பொயினால் தற்காலிகமா இருப்பதனாலே பொய் அப்படிங்கறத எடுத்துனுட்டும் உலகத்து பொய்ன்னு சொன்னவர்கள் ஆத்மாவையும் பொய் அப்படின்னு சொன்ன பட்சத்தை அடிச்சு விட்டு பத்து வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தது இப்ப நினைவு இருக்கிறதுனால நீ சொல்ற ஆமா பொ சொல்ல முடியாது ஆத்மா சாஸ்வதம் ஆ அப்படிங்குத சொ சொல்லிவிட்டார் ஆத் சாஸ்வதம் சொல்லிட்டாரு பரமாத்மா அவரேடம் போயிடலாம் அதனாலே பரமாத்மாவ பிடிக்கணும் அதுக்கா ஆத்மாவ சாஸ்வதம்னு முதல்ல சொல்லிக்கிறார் ஆத்மாவ சாஸ்வதம்னு சொல்லிவிட்டு அதே ஆத்மா சர்வசக்தனகா சர்வஜனா சமஸ்த கல்யாண குணங்கள் உடையவனான விசேஷங்களோடு கூடியிருந்து விட்டா அவன் பரமாத்மா என்று அடுத்த பட்சத்தை ஸ்தாபிக்கலாம் பௌத்தர்கள் எந்த ஈஸ்வரவாதத்தை எடுக்கவே இல்லையோ அந்த ஈஸ்வரவாதத்தை முதல்ல ஆத்மாவை நம்புறதே பெரிய காரியமா இருக்கு அப்புறம் பரமாத்மாவை எங்க தலையில கட்ட முடியும் அதனால முதல்ல ஆத்மாவை நம்ப வச்சு அப்புறம் தன் பட்சத்துக்கு திரும்பும் அந்த ஆத்மாவில யார் சர்வஜனோ சர்வசக்தனோ சமஸ்த கல்யாண கண்களுடையவனோ அவன் பரமாத்மான்னு அடுத்த பட்சத்தை பீடிக்க போட்டு ஆரிசங்கரர் அப்படி ஒரு அவசியம் இருந்ததுனாலதான் அவர் தன்னுடைய வேதாந்தத்தை மாயாவாதம்னு ஜோடி சென்றாரே தவிர ஆனால் பிரம்மவாதம் சத்தியம் சதார்த்தமான பிரம்மவாதம் கர்ம மார்க்கத்த திருத்தனம் அப்படின்னு வரும் பொழுது அப்ப இருந்த பூர்வ மீமாசகர்கள் அப்படிங்கிறவர்கள் கர்மாவை பண்ண வேண்டியது அதுதான் லட்சியம் கர்மாங்கிறது எதுனால் ஹோமங்கள் தான் பலவேறு யாகங்கள் யாகங்களை பண்ணினா அதுதான் தர்மம் அது நம்மள பலன தர்றது கட்சமா இருப்போம் அப்படின்னு நினைச்சுட்டே வகட்டு கர்மானுஷ்டானத்துல இருக்கிற அவர்களை அந்த கர்ம மார்க்கத்தையும் கண்டிக்காம ஞான மார்க்கத்தையே ஏத்துக்காத அவர்களிடத்துல ஞான மார்க்கத்தையும் கொண்டு வந்து சமஞ்சசப்படுத்துறார் கர்மகாண்டத்தை கண்டிக்காம தத்துவ ஆராய்ச்சியை புடிச்சவர்கள் ஒரு கால இதுல கர்ம மார்க்கத்துல தத்துவம் இல்லாததுனாலே வரட்டு சுவாகா சுவாக உட்காந்துக்கிறனாலும் புகச்சல் போடுறதுனாலும் இது புடிக்காதபடிதானே ஜெயின பௌத்த மதங்கள் அப்படி சேர்ந்தான் ஏன்னா தத்துவம் அங்க இருக்குன்னு நினைச்சண்டு அங்கு சரியான தத்துவம் இல்லேங்கிறத காண்பிச்ச பிறகு கர்ம மார்க்கத்தை இந்து மதத்துல உள்ள ஆழ்ந்த தத்துவத்தை எடுத்து காட்டணும் இல்லாத போனா அவனுக்கு இங்கே நாட்டம் ஏற்படாது காட்டணுமானா இதுல உபனிஷத் அப்படிங்கிற வேதாந்தம் இருக்கு பெரிய நிதியாக அதை இவர்கள் மூலேல வச்சுட்டார்கள் கர்ம மார்க்கத்துல அந்த உபனிஷத்தை எடுத்து ஆதிசங்கரர் வெளிப்படுத்தி அப்பேர் பெட்ட தத்துவ மார்க்கம் நம்மிடத்திலேயே இருக்கு பா அப்படிங்கிறத எடுத்து காண்பிச்சு இதை எடுத்து காண்பி சுட்டுனால கர்ம மார்க்கத்துல அசத்த வந்துவிடக்கூடாது அதனால இனி எல்லா வருடாசிரம தர்மங்கள்ல சொல்லியிருக்கிற கர்மாக்கள் எல்லாவற்றையும் தான் உனக்கு இந்த ஞான மார்க்கத்துல அபிநிவேசம் ஏற்படும் இல்லாத போனா ஞான மார்க்கம் புரியாது ஆனா அவ்வளவு கடமைகளையும் பலன கருதி செய்யாதபடி தர்மத்தை பண்ணினால் ஈஸ்வர சந்தோஷம் நாம் தர்மத்தை பண்ணினால் பகவான் சந்தோஷம் ஒரு பிச்சை போட்டா கூட நாம இந்த தர்மத்தை செய்யறோங்கிற அகம்பாவம் இல்லாம நான் பிச்சை போட்டுதுனால அவனுக்கு வயர் ரொம்ப எண்ணம் இல்லாம கிருஷ்ணார்பணம் என்று பகவானுக்கு நான் செய்யற பூஜை அப்படின்னு அந்த தர்மத்தை நீ பண்ணுவானால் அந்த தர்மம் உனக்கு ஞானத்தை கொடுக்கும் அப்படின்னு நீ ஞான சாதன மகா கர்ம மார்க்கத்தை அங்கீகரிச்சு நீ கர்மாக்களை பண்ணிட்டு இருந்தானால் ஞானத்துக்கு அதிகாரியாவாய் இல்லாத போனோம் அவனுக்கும் பதில் சொல்லணும் ஏன்னா நீ தர்மத்தை அனுஷ்டிக்காத வைராய்யம் ஏற்படாம என்னத்தான் ஜெகன்மித்யா பிரம்ம சத்தியம் ஆவிறி பண்ணிட்டு நினைச்சு இது ரெண்டையும் கர்ம மார்க்கத்தையும் சைம வைஷ்ணவ யுத்தம் பிரமாதமா இருந்ததுனால அதை சமப்படுத்த வேண்டிய அவசியம் இருந்ததுனால உடனே அதுக்கு வரார் அதை எப்படி சமப்படுத்தினார் இதிகாச புராணங்கள் தான் நமக்கு பிரமாணம் சைவ வைஷ்ணவ மதங்களுக்கு சைவ புராணங்கள் இருக்கு வைஷ்ணவ புராணங்கள் இருக்கு வைஷ்ணவ புராணங்கள்லையும் விஷ்ணுவுக்கு பெரிய உத்கர்ஷத்தை சொன்னாலும் ஆனால் சிவனையும் விஷ்ணுவையும் சமம் அப்படின்னு சொல்ற வாக்கியங்களும் இருக்கு சைவ புராணங்கள்ல சிவனுக்கு பெரிய உத்கர்ஷத்தை சொன்னாலும் சிவனும் விஷ்ணுவும் சமங்கிற வாக்கியங்களும் இருக்கு வாக்கியங்களை சைவர்களும் ஏத்துக்கிறா வைஷ்ணவர்களும் ஏத்துக்கிறா ஏத்துட்டாலும் கூட அவரவர்களுடைய கட்சியில ஸ்ட்ராங்கா இருந்து வேறு அர்த்தங்களை கொண்டு வந்து போவார் நாமரூபம் இல்லாத பரபிரம்ம்தான் அப்படிங்கிற அடிப்பட கொள்கை அடிப்படை கொள்கையை ரெண்டு பேருமே சொல்லேண்டு அவர் என்ன சொல்றான்னா சிவன்னு ஒத்தனை சொல்றா சிவம்னு ஒத்தனை சொல்றார் சிவம்ங்கிறது நாமரூபம் இல்லாதது ஒன்று சிவன்னு ஒத்தர சந்திரகலாதரனாக நாமரூபத்தோட இருக்கிறா அப்படி என்ன சொல்ற வைஷ்ணவான அதே மாதிரி சொல்றா நாமரூபம் இல்லாத நாராயண ரூபமான புறப்பிரம்மம் ஒண்ணு உண்டு அதுவே சங்கச்சக்கர கதாதரனகா நாமரூபத்தோட கூட இருக்கு அப்படிங்கிற பட்சத்தை வைஷ்ணவர்களும் ஒத்துக்கிறார் அப்ப பரமாத்மாவுக்கு ரெண்டு எதுனா நாமரூபம் இல்லாத ஒரு தன்மை இருக்கு நாமரூபத்தோடு கூடிய ஒரு தன்மை இருக்கு அப்படிங்கும் பொழுது புராணங்கள்ல நாமரூபம் இல்லாத தன்மையில உத்தேசம் அப்படிங்கிறத காட்ட நாமரூபமுடைய தன்மை உன்னுடைய உபாசனைக்காக எடுத்துக்கொள்ளப்பட்டது என்று சொல்லி நாமரூபம் இல்லாத தன்மைதான் லட்சியம்னு காட்டும் இல்ல அது போனா புரியாது இப்போ எதை கொண்டு அவன் உத்கர்ஷன் சொல்றாளோ அதுக்கே பதில் சொல்றேன் பாருங்க இப்போ நாராயணன் வந்து சிவனுடைய காலை தேடி தேடி தேடி தேடி கண்டுபிடிக்க முடியலை அப்படிங்கிறார் பிரம்மா தலையை தேடி தேடி தேடி கண்டுபிடிக்க முடியலை அப்படின்னு சிவனுடைய உத்கர்ஷன் சொல்வதற்காக வந்த அர்த்தவாதம் அர்த்தவாதம்னா சிவனை தூக்கி வைக்கணும் அதுக்காக சொன்ன அர்த்தவாதம் இருந்ததுன்னா நிச்சயம் கண்டுபிடிச்ச விடலாம் கால்னு உன் இருந்ததுன்னா கண்டுபிடிச்ச விடலாம் காலும் தலையும் இல்லாம இருந்தா தான் கண்டுபிடிக்க முடியலேங்கிறது செல்லும் காலும் தலையும் இருந்துட்டு சொன்னா பரிச்சின்னமான வஸ்துதானே அளவுக்கு உட்பட்ட வஸ்துதானே அளவுக்கு உட்பட்ட வஸ்து பார்ப்பினாலே இத கண்டுபிடிச்சு விடலாம் மேலா மேல என்ன சொல்றது நாராயணனை உலகம்பூரா வியாபிச்ச பொருள் அப்படின்னு வேதன் சொல்றாரு வைஷ்ணவ பட்சமாக இப்போ இது ஆட்சேபனை சொல்றேன் அப்புறம் அத்வைத பட்சமா ஆட்சேபனை சொல்றேன் வைஷ்ணவ பட்சமா எடுத்துட்டோமானா நாராயண எல்லா இருக்கிறான் உள்ளும் இருக்கிறான் புறமும் இருக்கிறான் தற்பகிஷ தத் சர்வம் வியாபிய நாராயண ஸ்திதா என்று வேதன் சொல்றாரு உள்ளம்புறமும் எங்கயும் நாராயணன் இருக்கிறான் ஆனால் நாராயணன் இல்லாத இடமாக சிவன் கால் வச்சாதா நாராயணன் கண்டுபிடிக்க முடியலை அப்படின்னு ஆகும் நாராயணனும் எல்லா இடத்துலயும் இருக்கிறான்னு வேதம் சொன்னதுனால உன்னுடைய கல்பனை வேதத்துக்கு விரோதமா இருக்கு ஆகினாலும் உன் கல்பனை செல்லுபடியாகாது இதுக்கு பதில் சொல்ல முடியாது ஏன்னா நீ சொல்றது புராணம் நான் சொல்றது வேதம் புராண ரீதியா இதுக்கு பதில் சொல்ல முடியாது அப்படின்னு வைஷ்ணவ பட்சம் அதுக்கு எதிர்ப்பு அத்வைத பட்சமா எப்போ நாம நிச்சம் இருக்கு அடியும் கண்டுபிடிச்ச விடலாம் நாம ரூபம் இல்லேன்னு ஒத்துணத்தை ஆனால் இல்ல இல்ல நாமரூபுடைய நாமரூபம் இல்லாத சிவத்தை தான் சொன்னேன் ஆனால் சிவமச்சுதம் என்று அந்த சிவம் தான் எங்க நாராயணம் தீங்குவச்சு அந்த சிவம் தான் எங்க நாராயணம் இல்ல எங்க நாராயணம் உங்க சிவம் இவ்வளவு நாம ரூபத்தை பத்தி தானே சண்டை நாமரூபத்துக்கு மேல போயிட்டேன்னா ஒரு சண்டை கிடையாது இவ்வளவு சண்டைக்கு கேது எதுக்கு காரணம் அந்த பக்தியில வரும்பொழுது ஒசக்தியா சொல்லணும் அப்படிங்கிற ஒரு ஆசைதானே அதுக்கு இன்னொரு சுவாமிய திட்டி விட்டா என்ன அப்படிங்கிற ஒரு துணிச்சல் வர்றது இந்த ஆனால் இதுக்கு மேல பறந்த நிலையில பார்க்கும் பொழுது அப்ப எல்லாத்தையும் சமஞ்சசப்படுத்த முடியாது என்ன சமஞ்சசப்படுத்த முடியறதுன்னால் நம்ம இந்து மதத்துக்குள்ள ஒரு பிரத்யேகமான ஒத்துமை அப்புறம் இருக்கட்டும் ஒரு கால அமெரிக்காவை படைச்ச ஈஸ்வரன் அமெரிக்காவிலாம் எல்லாரும் பூஜை பண்ணேன் இருக்கா ரஷ்யாவை படைச்ச ஈஸ்வரனை ரஷ்யாவில் பூஜை பண்ணேன் இருக்கார் இந்தியாவை படைச்ச ஈஸ்வரனை இந்தியாவில் எல்லாரும் பூஜை பண்ணேன் இருக்கா அப்படிங்கிறது யாருக்கும் இஷ்டம் இல்லையே அமெரிக்காவை படைச்ச ஈஸ்வரன் அமெரிக்கர்கள் பூஜை பண்றது அமெரிக்க ஈஸ்வரன் அமெரிக்காவை படைச்சார் இந்தியர்கள் பூஜை பண்றது இந்திய ஈஸ்வரன் அவா சொல்றான் இல்லையா அந்த கடவுளை படைச்சால அந்த கடவுள் ஒரு உறவு சொல்லாம எப்படி ஆறுக்களை கடவுள் படைக்களை அந்த கடவுள் படைச்சாரா இந்துக்கள சேர்ந்து அந்த கடவுளை படைச்சாலா ஹிந்து கடவுள்னாக்க யாருக்கும் எந்த மதத்தினர்களுக்கும் ஒரே கடவுள் அப்படிங்கிற விஷயத்துல ஆட்சேபனையே கிடையாது இல்லையா உலகத்துல பலவேறு கடவுள்ங்கிறத யாரும் ஒத்துக்க மாட்டா இல்லையா அந்த ஒரே கடவுள் உலகத்துக்கு ஆதாரமானவர் அப்படிங்கிறது தான் நம்முடைய உபனிஷத்துன்னு சொல்றது ஏகோ தேவகா சர்வபூதேஷு ஒரே தேவன் அப்படிங்கிறது சொல்றாரு அந்த ஒரே தேவன் அப்படிங்கிற பட்சத்தை அங்கீகரிக்கும் பொழுது நாமரூபேதங்களை கொண்டோம் அவாவா கடவுள்னா ஆயிடும் அப்படி அல்லாதபடி முஸ்லிம் மதத்தை எடுத்தாலும் நாமரூபமற்ற ஒரு கடவுளை சொல்றது கிறிஸ்துவ மதத்தை எடுத்தாலும் நாமரூபமற்ற கடவுளும் சைவ மதத்தை எடுத்தாலும் நாமரூபமற்ற கடவுளும் ஒண்ணு வைஷ்ணவ மதத்தை எடுத்தாலும் நாமரூபமற்ற கடவுளும் ஒண்ணு சொல்றது அப்படிங்கிற அடிப்படை கொள்கைக்கு ஆனால் அதுதான் அத்வைதம் அடிப்படை கொள்கைக்கு போயிட்டோம் ஆனால் இப்போ சைவத்துக்கு விரோதமா அத்வைத்தம் வைஷ்ணவத்துக்கு விரோதமா அத்வைதம் ஒரு கால கிறிஸ்துவ முஸ்லீம் மதத்துக்கு கூட விரோதமா அத்வை அவள் அத்வைதிகள் சொல்ற நாமரூபம் இல்லை என்று இவர்கள் சொல்ற கடவுள் அதுல இருக்கு இல்ல நாமரூபம் உண்டு சங்கு சக்கரங்கள் உண்டு சொல்லியிருக்கேன் அது அத்வைதிகள் அங்கீகரிக்கிறார் ஏனால் உண்டு என என்ன சொல்றேன் சங்கு சக்கரத்தோடானே உண்டு என்ன தான் உண்டு சொல்றேன்னு நான் இல்லேன்னு சொல்லலையே ஏனா நாமரூபம் ஆசைப்பட்டான் சங்கு சக்கரத்தோட நீ வரணும் நாராயணா வந்து காட்சி கொடுக்குறார் மற்றொருபம் மற்றொரு விதமா ஆசைப்படுறா அவனுக்கு அவர் வந்து காட்சி கொடுக்குறார் அப்படி பரந்த நோக்கமோ போயிட்டா இந்த மத சண்டைகள் இருக்கார் சர்வதேவ நமஸ்காரா கேசவம் பதிகச்சதி என்று எந்த தெய்வத்தை வணங்கினாலும் கேசவனிடத்திலேயே போகிறது அப்படிங்கும் பொழுது உலக மதங்கள் எல்லாத்தையும் சேர்த்து கூட ஒன்றுபடுத்த முடியும் அத்வைத சித்தாந்தப்படி நாம ரூபங்கள் பிரத்யேகமாக கொண்டுட்டையானால் ஆச்சார அனுஷ்டானங்களை பிரத்யேகமாக கொண்டுட்டேயானால் அப்பொழுது ஒரு துறையில் நீ போகிறதுனாலே குளம் எல்லாருக்கும் பொதுன்னு சொல்ற சொல்ற பாவம் பெயர்றது ஏன்னால் அந்தந்த துறையில் உள்ள வழிபாடுகளை ஏற்கிறோம் விஷ்ணு பக்தர்கள் திருமண் தான் இட்டுக்கணும் விஷ்ணு பக்தர்கள் துளசி மாலை தான் அணியணும் அவர்கள அந்த ஆச்சாரத்திலையும் நமக்கு பேதம் இல்லை சிவபக்தர்கள் விபூதி அணியிறாங்கிற ஆச்சாரத்திலையும் நமக்கு பேதம் இல்லை ஏன்னா அந்த மூர்த்தி அவள் உபாசிக்கிறதுனால அதுக்கு வேண்ட அதுக்கு வேண்டிய நியமத்தை அவ அனுஷ்டிக்க வேண்டியது இதுக்கு வேண்டிய நியமத்தை இவன் அனுஷ்டிக்க வேண்டியது அதனால நியமத்தினால வந்த தோஷம் இல்லை ஆனால் இத பிரத்யேகமான ஒரு பாதையா கொண்டுட்ட வாளுக்கு விபூதி இட்டுக்கிற வாளுக்கு திருமன் இட்டுக்க அவளை பார்த்தா திருமண்வரம் போக வேண்டாம் எங்களை போல கோபி இட்டுனுட்டாலேயே அவ கண் உருளும் அதே போல விபூதி இட்டு ருத்ராட்சத போட்டு ஒரு வைஷ்ணவால மதில் உட்காந்துட்டானா எப்படி அவனை பாரு இது காரணம் என்ன அடிப்படை இந்த அடிப்படையில உள்ள ஒரு பாவங்கள் இது இந்த பாவங்களுக்கு இடம் தரக்கூடாது அப்படின்னு சொல்லி பரந்த நிலைமைக்கு கொண்டு போய் ஆச்சாரங்கள் வெவ்வேறு விதமாக இருக்கலாம் அனுஷ்டானங்கள் வெவ்வேறு விதமா இருக்கலாம் நாமரூபங்கள் வெவ்வேறு விதமா இருக்கலாம் உபாசன வெவ்வேறு விதமா இருக்கலாம் உள்ள நாமரூபம் மற்ற பரந்த பொருள் அவ தனி தனி இல்லை அந்த பொருள் ஒன்றேதா ச பிரம்மா சசி வேம் ரோக்ஷர அவரவர்கள் வழிபடும் தெய்வமாக அது அது இருக்கு அவரவர்கள் அந்தந்த அனுஷ்டானங்களை செய்யலாம் வழிபலாம் எனக்கு எல்லா மதங்களுக்கும் அங்கீகாரம் இருக்கு உபாசன மார்க்கத்தில் உள்ள எல்லா மதங்கள் அத்விதங்கிற ஒரு வரம்புல பார்த்தோமானால் ஜெயின பௌத்த மதங்களையும் கூட ஒரு பட்சத்துல கொண்டு திருத்தி கொடுக்கிறார் கர்ம மார்க்கத்தையும் ஞான மார்க்கத்தையும் திருத்தி சமஞ்சப்படுத்துறார் உபாசன மார்க்கத்தில் உள்ள பேதங்கள் எல்லாத்தையும் சமஞ்சசப்படுத்துறார் இப்படி சமஞ்சசப்படுத்தி ஒரு மத சீர்திருத்தம் பரந்த நோக்கத்தோடு ஒருமைப்பாட்டோடு ஏற்படுத்த வேண்டிய அவசியம் வந்தது அப்படிங்கிறது தான் ஆதிசங்கருடைய அவதார காலத்துல முக்கியமான விஷயம் இது எல்லாவற்றுக்கும் சரீரம் வேறு ஆத்மா வேறு அப்படிங்கிற ஒரு ஞானம் இருந்தா தான் எதுக்குமே உபயோகம் சரீரமே நான் அப்படின்னு நினைக்கிறவனுக்கு சொர்க்கம்னு உனக்கு தனியாகோ அங்க போறவனோ இல்லை ஏன்னா சரீரமே நானா இருந்தா இங்கேயே பொசுங்கி வேண்டாம் சொன்னேன் அங்க போறதான் அதனால தர்மத்தை செய்து சொர்க்கத்துக்கு போகணும்னு சொன்னா போறவன் யாரு ஆன்மா வேற அப்படின்னா தான் சரீரம் இங்க பொசிங்கி எடுத்து ஆத்மா அங்க போறதுன்னு மோட்சம்னு நீ எடுத்துட்டாலும் சரீரம் அழியக்கூடியது ஆத்மா வேறுன்னு நினைச்சாதான் மோட்சத்துக்கு அவன் அதிகாரியா இருக்கிறான் ஆகினாலே ஞான மார்க்க போகட்டும் பக்தி மார்க்கத்துல போகட்டும் தர்ம மார்க்கத்துல போகட்டும் உடம்பே நான் அப்படின்னு நினைக்கிறவனுக்கு ஞான மார்க்கம் இல்லே தர்ம மார்க்கம் இல்லே பக்தி மார்க்கம் இல்லை உடம்பே நான் நினைக்கிறவனுக்கு மிருகத்தனம்தான் மிச்சம் அவனுக்கு லட்சியம் எதுவும் இல்லை உடம்பு வேறு தான் வேறேன்னு நினைச்சுட்டானால் அவன் எந்த மார்க்கத்துக்கும் போறதுக்கு கேதுவா ஆயிடுறான் அதனால முதல் முதல் உடம்பு வேறு தான் வேறுங்கிற விஷயத்தை எடுத்து சொல்றதுதான் முக்கியமா இருந்தது அதனாலே அதை போதிக்கிறதுக்கு வந்தார் சங்கரர் என்று வித்யாரண்ய சுவாமிகள் சொல்றார் தான் ஆத்ம வித்யோபதேசி லோகும் பவதவசி காப பாபான ஆதிசங்கரர் அவதாரம் பண்ணினார் எதற்கு அவதாரம் பண்ணினார்னால் ஆத்ம ஜானம் இல்லை ஜனங்களுக்கு சரீரமே தான் நினைச்செண்ட அலையறார்கள் அஜானபதிதான் ஆத்ம வித்யோபதேசை ஆத்ம வித்ய சரீரம் அழியக்கூடியது ஆத்மாதான் தான் அப்படிங்கிற ஞானம் வந்துட்டுதானால் அதுதான் பெரிய நிம்மதி சொல்பம் வந்துட்டா கூட ஆத்ம ஜானம் திருடப்படுறது அப்புறம் கேட்டான் இதெல்லாம் யாருக்கு வருதியா அப்படின்னு வந்தவரை வந்தவரை ஆத்மா சாஸ்வதம் சரீனா அழிஞ்சு போயிடுது அழிந்து போகக்கூடியதானே அப்படிங்கிறது சொல்பம் வந்துட்டா கூட சாந்தி நிச்சயம் உண்டு சொல்பர் திராயத்தே மகதோ பயா என்று பகவான் கீதையில சொல்றார் அந்த ஆத்ம ஜானத்தை நமக்கு போதிக்கிறதுக்காக சம்போர்மூர்த்தி சரதி புவனே சங்கராச்சாரிய ரூபாக ஒரு காலத்தில் குரோஸ்து மௌனம் வியாக்கியானம் என்று வட்டவிருக்கத்தினுடைய அடியில சின்முத்ரையோட உட்கார்ந்த தட்சிணாமூர்த்தி எதில உட்காந்துருக்கிறவர்கள் சனகாதிகள் அல்லது புலஸ்தியாதிகள் அவள் சம்பந்தப்பட்டவரையிலும் அந்த குரு மௌன வியாக்கியானமே போறோம் உலகத்தை பார்க்கும் பொழுது இப்படி மௌனமா உட்கார்ந்திருந்தா நடக்காது லோகத்துல இறங்கி சில அவதார காரியத்தை செய்யணும் என்று நினைத்து அந்த சாட்சாது சங்கரரே ஆதிசங்கராக வந்தார் அவருக்கு ஆதிசங்கரர்னு பேர் இல்லை வந்தவருக்கு ஆதிசங்கரர்னு பேர் வந்துடும் அவருக்கு சங்கரன் தான் பேர் வட்டவிருஷத்தின் அடியில உட்காண்டிருந்தவர் அப்புறம் வந்தவர் தான் இவர் இவருக்கு ஆதிசங்கரர்னு பேர் வந்துவிடும் சங்கரரே சங்கர சங்கர சாட்சா சங்கரரே சங்கராக வந்தார் சங்கரனுங்கிற பயிருப்பொழுதுதான் சார்த்தமாச்சு சங்கரோதி சங்கரன் நல்லதை செய்யறாரு அவர் சங்கர சிவனா இருக்கிற காலத்துல சிவன் எடுத்துட்டு ஒன்னும் செய்யல சிவனேன்னு உட்காந்துருந்தார் ஹரன் உக்ரன் பீமன் அப்படின்னு எடுத்துட்டு சர்வசம்வாரம் பண்ணேன் இருந்தார் நல்ல காரியம் என்ன பண்ணாருன்னு தெரியல ஆனால் அவர் ஆச்சாரியாளாக அவதாரம் பண்ண பிறகு சம்பு சங்கரன் சிவன் முதலிய நாமங்கள்லாம் இப்ப சார்த்தமா நல்லதுக்காக உண்டாரவர் அப்படின்னு அர்த்தம் சம்புன்னா நல்லதுக்காக உண்டாகிறவர் என்ன அர்த்தம் சம்பு உண்டானவர் என்று அர்த்தம் சம்புனா நல்லதுக்காக உண்டானவர் நல்லதுக்காக உண்டானவர் உண்டானவர் அவதானம் பண்ணினவர்னு ஒரு பதன் சொல்றது ரெண்டு விதமாக ஸ்ரீருத்ரம் சிவபெருமானு சொல்றது நமக்க பர்தினே சவியுப்தேசாய என்று சொல்றது ஜட்டாதரனாக ஒரு ரூபம் மொட்டத்தலையா ஒரு ரூபம் ருத்ரம் ஒரே சமயத்தை சொல்றது கபர்தீனே ஜடாபாரம் உடையவரான உமக்கு நமஸ்காரம் மொட்டை அடிச்சுட உமக்கு நமஸ்காரம் ஜடாதரனான நமஸ்கார ருத்ரன் எல்லாருக்கும் தெரியும் கைலாஸ்திர இருக்கிறார் மொட்டை அடிச்ச ருத்ரன் எப்போ வேதன் சொல்றது இல்லையா போய் போகாது மொட்டை அடிச்சுட ருத்ரன் தான் ஆதிசங்கரர் ஜடாதனான சங்கரனார் இருக்கிறார் இப்போதேசாயச்சி இப்போ கேசம் இல்லாத ரூபத்தை தரிச்சுடா அப்படிங்கறதும் வேதத்துல பிரமாணம் இது சங்கராவதாரத்துக்கு பிரமாணம் வேதத்துல சங்கரன்னு குழந்தைக்கு அப்போ இந்த குழந்தையை பெறுவதற்கு பாக்கியம் பண்ணினவாள் சிவகுரு ஆரியாம்பாள் என்கின்ற தம்பதிகள் ஒரு காலம் புத்திர பாக்கியம் இல்லாம திருச்சூருன்னு சொல்றோமே கேரள தேசத்துல அங்க வடக்குநாதன் அப்படிங்கிற ஒரு சிவாலயம் இருக்கு அந்த சிவனுக்கு நெய் அபிஷேகம் பண்ணினா புத்திரபாக்யம் உண்டு அப்படின்னு இன்றும் லோகத்துல செஞ்சின்றிருக்காத அந்த சிவனுக்கு நெய் அபிஷேகம் பண்ணி அந்த சிவபெருமானை வழிபட்டு இருக்கும் பொழுதும் அங்க தங்கி இருக்கும் பொழுது சப்பனத்துல சிவபெருமான் தரிசனம் கொடுத்து நாமே லோகக்ஷேமார்த்தமாக அவதாரம் பண்ண போறோம் என்று சொல்ல உடனே சிவகுருவும் ஆரியாம்பாலும் நிறைய பாக்யமாக எனக்கு சந்தோஷப்பட்டு கொஞ்ச நாள் அந்த சங்கர ஜெயந்தியின் லோகம் பூரா பிரசித்தமாக இப்ப நாம் சொல்றோமே ஸ்ரீராமநவமிக்கு துல்லியமாக ஸ்ரீகிருஷ்ண ஜெயந்திக்கு துல்லியமாக அப்பேற்பட்ட ஒரு நன்னாளிலே ஆதிசங்கரர் தோன்றினார் அவதாரம்தான் அதிசுந்தரமான ஆகாரமா இருக்கூடிய இந்த குழந்தைக்கு சங்கரன்னு பெயர் வைத்து நாளொரு மேனியும் பொழுதுருவண்ணமாக வளர்த்து கொண்டு வரான் அவளுக்கு ஸ்ரீகிருஷ்ணன் தான் குலதெய்வம் காலடியிலேயே ஒரு கிருஷ்ணாலயம் துருணாநதியினுடைய கரையில இருக்கு இன்னைக்கும் அது தனியா இருந்துருக்கு உள்ள சங்கர காலடியிலங்கர ம ஆரியாம்பாளிபப் போவரா அந்த கிருஷ்ணம் வென்றார் ஆதிசங்கரர் தன்னுடைய குல தெய்வமாக கிருபா பாத்திரம் சுத்த ஜன் பூத்த நக நிர்ஜன ஜல பிரதானிவன பதி நம் சோஸ்மாயோ யதுபதி யுகல திலகனான நிருஷ்ணன் எங்களுடைய குலதெய்வம் குலவீம எப்பேற்பட்டவன் விளையாடி ஓடி ஆடி விளையாடி விட்டு அங்கேயும் வந்து படுத்து நட்டுதான் தூக்கத்துல பெறலும் பொழுதும் அந்த ஒரு பையனோட கோண்டூன்னு ஒரு பையன் அடித்தாலும் குப்பங்குற ஒரு பையன் அடித்தல குழந்தை சண்டை போட்டு சாய்ஞ்சாலும் குப்பன் புத்தே கோம் வழியாடினரண தூங்குறதுனால படுத்து கண்ணன் பாதிராத்திரி குருண் எழுந்து சம்போ சுவாததம் யாரு சம்புவா ஆஹா வாருங்க வாரம் இப்படி உட்கார யாரு பிரம்மாவா இப்படி வாரம் அப்படின்னு பிரண்டும் எடுத்துக்கிறானா ஏனா யாரோடு யார் விளையாடுவனோ அவன் நினைவு தானே தூக்கத்தில் வரும் யார கூட்டுறது என்று யசோத பார்க்கிறான் கூட சிவனுடைய நினைவு கிருஷ்ணனுக்கு இருந்தாக்கிவனுக்கும் கிருஷ்ணனுக்கு சண்டையா சொப்பனத்துல கூட நினவு இருந்தா அதுதான் ஆதிசங்கர் சொல்றார் கிருபா பாத்திரம் எத்திய திரிபுரோ அம்பூஜ வசதி இந்திரன் யாருனால் பகவான் பார்த்து சீட்டு கொடுத்திருக்கிறான் தேவேந்திரா நீ இந்த இல்லை குபேரன் நீ இந்த இடத்துல என்று பகவான் கொடுத்த சீட்ல உட்கார்ந்து ஐஸ்வர்யம் கொடுக்கணுமானா குபேரனுக்கு பதவி கொடுக்கணுமானா இந்திரனுக்கு கொடுத்திருக்கா இல்லையா அப்படி ஒரு பதவி கொடுக்கணும் அப்படி ஒரு ஐஸ்வர்யம் கொடுக்கணும் கிருஷ்ணனுடைய கடாட்சமாத்திரத்தினால் அது கிடைக்கும் பிரதானம் எஸ்ய திரிபுவன பதித்வே விபூலத் அப்பகையே கிருஷ்ணன் யாருன்னா நிதானம் சோஸ்மாக நிதானம் மூல காரணம் எங்களுக்கு மூல காரணமான அந்த கிருஷ்ணன் எங்களுடைய குலதெய்வம் அப்படின்னு பிரார்த்திக்கிறார் இந்த ஸ்தோத்திரத்தில் அந்த கண்ணபிரானை பத்தி நிறைய ஸ்தோத்திரம் பண்ணி ஸ்ரீகிருஷ்ண தரிசனம் பண்ணு கொண்டு பாலக்கிரீடிகள் எல்லாம் பிரகலாதனம் போல அனுபவத்துல இருக்கிறார் காலத்துல உபநயனமாகி சர்வசாஸ்திர பண்டிதராயிட்டார் வேதங்கள் எல்லாம் இதெல்லாம் சொல்லணுமா சூரியனுக்கு வெளிச்சம் வந்து உதயத்துல ஏன் சொல்லணும் சூரியன் உதய காலத்திலேயே தகதகன் உதயமாறு அப்படின்னு ஆச்சரியப்படுவார் அவதார புருஷர்களுக்கு எல்லாம் படிப்புங்கிறதோ ஒரு குருவை ஆசிரியங்கிறதோ லீல தானே அவதரிக்கும் போதே சர்வஜான் தானே சாஸ்திரங்களை கரை கண்டார் உபநயனமாகி சாஸ்திரங்களை அத்தியனம் பண்ணி கொஞ்ச நாள்ல தகப்பனார் காலகதி அடைஞ்சுட்டு பெரிய கோட்டீஸ்வரன் குடும்பம் இல்லை பிச்சை எடுத்து அம்மாவை காப்பாற்றணும் மிச்சம் இருக்கிறதுக்கு உண்டு பிரம்மச்சாரி ஆயிட்டதுனால வீடு வீடா போய் பகதி பிக்ஷாம் தேகி அப்படி என்று சொன்னா வீட்டுல ஏதாவது அன்னம் போடுவா அதை கொண்டு அம்மாட்டை கொண்டு கொடுப்போம் குழந்தை சங்கரனுக்கு சாதம் போட்டு விட்டு மிச்சம் இருந்தா தாயார் சாப்பிடுவேன் இப்படி அந்த குடும்பம் நடக்கிறதா ஒரு தாய் ஒரு மகன் அவ்வளவுதான் வேற சொத்து சுந்தரம் கிடையாது இப்படி ஒரு குடும்பம் நடந்தது இருக்கு இந்த குழந்தை இப்படி தெருவுல பிச்சை வாங்க போகும்பொழுது ஒரு வீட்டுல வந்து பகதி பிக்ஷாந்தேகி அப்படின்னு மெலீசு குரல்ல சொன்னதும் அந்த சொன்னார் மேனியனங்கிற அங்க காந்தியோட கோபியின தாரியா கையில பிக்ஷா பாத்திரத்தை வச்சேன்னு இருக்கக்கூடிய இந்த குழந்தை பகவான பார்த்ததும் ஆச்சரியப்பட்டு என்ன பாக்கியம் பண்ணினோமோ இந்த குழந்தைகிட்ட பிரம்ம தேஜஸ் அப்படியே ஜொலிக்கிறதே நம்ம ஆத்து வாசல்ல நிற்கிறதே இந்த குழந்தைக்கு ஏதாவது போடணும்னு உள்ள ஓடி போய் பார்க்கிறா ஒரு பிடி அன்னம் இல்ல ஒரு பழம் இல்ல தேடி தேடி பார்த்து ஒண்ணும் இல்லை இருப்பா என்று உள்ள வந்தவழி ஒன்னும் இல்லையே அப்படின்னு திரும்பி வந்து இல்லப்பா அப்படின்னு சொல்றதுக்கு மனசு கொள்ளுமா இப்ப ஏற்பட்ட மகா புருஷனாக குழந்தை நம்ம வீடு தேடி வந்திருக்கு வந்தது பெரிய பாக்யம் நமக்கு போடுறதுக்கு ஒண்ணும் இல்லாத இன்னைக்கு போச்சே இது பெரிய துர்பாகியம் என்று மனசுல நினைக்கிறார் வந்து இல்லேன்னு சொல்றதுக்கு போடுறதுக்கு வஸ்து இல்ல அந்த குழந்தையாவது போயிடலாமேனால் ஒரு காலில் இருந்து எடுத்துன்னு வந்து நான் போயிட்டோமான்னா ஏமாந்துடுவா அந்த அம்மா அவ வந்து போடுவன் இருக்கிறார் என்று இந்த குழந்தை காத்து இருக்கிறார் இன்னைக்கு ஒண்ணு போடுறதுக்கு இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுவன் எப்படி சொல்றது எந்த வாயாலும் சொல்றது இந்த அம்மா இந்த குழந்தை இருக்காரா போயிட்டாரா இருக்காரா போயிட்டாரான்னு இப்படி எட்டி எட்டி பார்க்கிறா அன்வர இருந்து சொன்னா தான் போற போல இருக்கு இன்னும் நாலு வீட்டுக்கு போனா அவருக்கு கிடைக்கும் நம்முடைய துர்பாகியம் ஒண்ணும் போடுறதுக்கு இல்லையே என்று நினைச்சு கண்கள்ல கண்ணீர் ததும்ப கெட்டகம் வந்து ஒன்னும் போடுறதுக்கு அந்த அம்மா கண்ணீர் ததும்புறத பார்த்ததுமே கிருபாணுவா இருக்கக்கூடிய ஆச்சாரியால் அன்னபிட்ச போட்டாரா அப்படிங்கிறது இல்லம்மா இதுல ஏதாவது தொட்டுக்கிறதுக்கு வியஞ்சனம் ஏதாவது இருந்து போட்டாவிட ஒரு காஞ்சனார்த்தங்கா இருந்து போட்டால் எனக்கு பரியாப்தமான உங்க கையாலே ஏதாவது போடும் உடனே அவளுக்கு ஒரு தைரியம் நெல்லிக்காய் ஊர்கா போட்டிருந்தது இருக்கோ பார்க்கலாம் நீர் நெல்லிக்கான்னு ஒன்னு அந்த காலத்துல அது ரெண்டு மூணு மாசத்துக்கு அப்படியே இருக்கும் இங்க இருந்து ஓடி போய் பார்த்தா நல்ல வேலையா ஒன்னே ஒன்று இருந்தது அப்போ கதை சொல்லிவிட்டேன் அவளுக்கு எப்படி இருந்துருக்கு போட என்னால தெரியுமா அதுல புரிச்சு விட்டன அதுவே கனகாபிஷேகமா ஆயிடுத்து அந்த கடாட்சமே ஆனால் உள்ள வந்ததுமே கனக மழை கொட்டிட்டு அப்படிங்கிறார் தங்க காசாக கொட்டிட்டு அவள் அப்ப பண்ணின ஸ்தோத்திரம் என்ன எல்லாருக்கும் தெரியும் கனகதாரா ஸ்தோத்ரம்னு பெயரு லக்ஷ்மி ஸ்தோத் தங்கம் ஹரே ஹே ஆதிசங்கர பண்றார் இந்த ஸ்தோத்திரத்தை அந்த சமயத்துல தங்கம் ஹரே புலகூஷண மாசம் முகுளாபரணம் தமானம் அங்கீகிருதா விபூதிர் அபங்கலீலாங்க சொல்லிக் கொண்டு போறாரா இந்த ஸ்தோத்திரம் ஒரு குழந்தை பண்ற ஸ்தோத்திரமா எவ்வளவு ஆச்சரியமா தெரியுமோ இது பகவான் ஸ்ரீனிவாசனுடைய வட்சஸ்தலத்துல மகாலட்சுமி இருக்கிறார் அதனாலதான் அவர் ஸ்ரீனிவாசன் நம்மாழ்வார் சொல்றார் அகலகில்லேன் இரையும் என்று அலர்மேல் மங்கை உடையும் மார்பா என்று நம்மாழ்வார்த்தல் ஒரு இறைப்பொழுது கூட பிரியமாட்டேன் என்று வர்ஷஸ்தலத்திலேயே மகாலட்சுமி எழுந்துள்ள இருக்கிறார் அப்படிங்கிறத பங்கம் ஹரிகே புலக பூஷணமாக பெருமாள் தமால போல இருக்கிறார் தமால எப்பொழுதும் யமுனா தீரத்துலதான் உண்டாகிறது அது நீலவரணமாக இருக்கு பகவான் நீலவரணமா இருப்பதனாலயும் யமுனை துறைவனா இருக்கிறதுனாலும் பகவான் இங்க தமால வெற்றம் போலே சொல்றார் அதுல பொன் வண்டு போலே லட்சுமி உட்கார் என்று சொல்றார் எல்லாருக்கும் தெரியும் இது கனகதாரா ஸ்தோத் பெயர் லட்சுமி ஸ்தோத் அங்கம் ஹரிஹே ஆதிசங்கர பண்றார் இந்த ஸ்தோத் அந்த சமயத்துல அங்கம் ஹரிஷணி பங்காஹேவ முகுளாபரணம் சமூ அங்கீகிருத்தலீலா மஹங்கலியதாஸ்தூ மம மங்கள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 ஒரு இறை பொழுது கூட பிரியமாட்டேன் என்று வர்ஷஸ்தலத்திலேயே மகாலட்சுமி எழுந்துள்ளிருக்கிறார் அப்படிங்கறதே பெருமாள் தமால விரம் போல இருக்கிறார் தமால வட்சம் எப்பொழுதும் யமுனா தீர்த்தனா உண்டாகிறது அது நீலவரணமா இருக்கு பகவான் நீலவர்ணமா இருப்பதனாலையும் யமுனை துறைவனா இருக்கிறதுனாலும் பகவான் இங்க தமால விரம் போலே சொல்றார் அதுல பொன் வண்டு போலே லட்சுமி உட்காந்துருக்கிறாள் என்று சொல்றார் பொற்கனருடைய வண்டு கிரண்ய வருணாம் ஹரிணி என்று மகாலட்சுமியுடைய காந்தி சுவர்ண காந்தியா இருப்பதனாலே பொன் வண்டு போல உட்காந்துரு அந்த சமால விஷத்துல நிறைய அங்குரிச்சிருக்கு மொளை வசந்த காலத்துல முளை இடம் இல்லையா அது போல முளையிட்டு இருக்கு அந்த முளையிட்டு இந்த வண்டு ஒரு இடத்துல அப்படியே உட்காண்டிருக்காரு இப்படி பறக்கும் உட்காரன் இப்படி பறக்கும் உட்காரங்க இப்படி பறக்கும் உட்காரம் இல்லையா அதுபோல மகாலட்சுமி பகவானுடைய வட்சஸ்திரத்துல இருக்கிறவள் அவளையே சித்திரம் மாதிரி உட்காந்து விடாம இப்படி சாஞ்சுக்கிறாள் இப்படி சாஞ்சுக்கிறாள் இப்படி கையை ஊனிக்கிறாள் இப்படி அவள் செய்யும் பொழுது அவளுடைய அங்கஸ்பரிசத்தினுடைய வைச்சித்திரியம் கிடைக்கிறதுனால பெருமாளுக்கு விசித்திரமான சுகங்கள் ஏற்பட்டு அந்த சுகத்தினால அடிக்கடி குப்பு குப்ப மேலே செல் மேலி செல பெருமாளுடைய அதுல ஒரு வைலட்சம்யம் இருக்கிறதுனால வந்து எப்படி பறந்து பறந்து உட்காரமோ மகாலட்சுமி அப்படி அழைவு உடையவள் அவருடைய புலகாங்கிதமாக இருக்கு அப்படின்னு சொல்றான் பெயர் பெற்ற ஒரு ரசனை ஒரு குழந்தைக்கு இது எப்படி ரசித்து சொல்றாரு இதனுடைய ஆழம் எவ்வளவு இது எவ்வளவு ஆசிரியமான ஒரு ரசனை இந்த குழந்தைக்கு ஏற்பட்டிருக்குன்னால் அப்பேற்பட்ட ஒரு சருவஜத்வம் பிறந்ததுலேருந்தே இருந்திருக்கு அப்படின்னு சொல்றான் அங்கம் ஹரே புலக பூஷணம் முகுலாபரணம் தமாலம் அங்கீகரி மகாலட்சுமி கிட்டா சந்தா தனலட்சுமி சந்தான வேணுமானா சந்தானலட்சுமி கிரகம் வேணுமானா கிரகலட்சுமி ஜயம் வேணுமானா ஜெயலட்சுமி வித்ய வேணுமானா வித்யலட்சுமி மோட்ச வேணுமானா மோட்சலட்சுமி அண்ணம் வேணுமானா அன்னலட்சுமி தானிய வேணுவனா தானிய லட்சுமி வீரியம் வேணுவானா வீரிய லட்சுமி எதுவும் லட்சுமி தானே மங்களமானது எல்லாம் மங்கள லட்சுமியா இருப்பதுனால மங்கள தேவத்தை அந்த மங்கள தேவத்தையினுடைய கட்டாட்சம் மங்களமானது அபாங்கம்னா கட்டாட்சம்னு அர்த்தம் அபாங்க லீலா என்று சொல் கட்டாட்ச லீலா என்ன என்ன கண்ணாலேயே செய்யற விளையாட்டு கண்ணாலேயே செய்கிற விளையாட்டுங்கும் பொழுது ஒருத்தர நேர் பார்வை அப்படி என்ன நேர் பார்வை அப்படிங்கிறது தெய்வமோ குருவோ ராஜாவோ பார்க்கக்கூடாது ராஜா அப்படி ஒரு கடைக்கண்ணான பார்த்து போவாரா தன்னுடைய அரமனைக்கு போனவர்கள் கூப்பிட்டு அனுபவோ சம்மானம் பண்ண போறாருன்னு அர்த்தம் நேர் பார்வை சொன்னா நம்ம ஏதோ தப்பு பண்ணிருக்கிறோம்னு அர்த்தம் அது போல குரு நேர் பார்வையோடு இப்படி பார்த்தாரா அவர் இதுல நம்மளால நிற்கவே முடியாது குரு கட்டாட்சம்தான் பரிபூர்ணத்தை உண்டாக்குறது தெய்வ சன்னிதானத்துல போகும் கூட நாம் தெய்வத்துக்கு நேர நிக்க கூடாது சைடுல நிக்கணும் இப்படி நடுக்கிற வழியை விட்டு இந்த சைட்லயும் அந்த சைடுலயுமே நிற்கும் நேரம் கூடாது சைடுல நின்று கடாட்சம் கிடைக்கும் நேரம் நிறுவோம் நேர்பாடு கிடைக்கும் தெய்வத்தினுடைய நேர்பாடுக்கு கூட நாம் நிற்க முடியாது அதனால கதாட்சத்தை விரும்பி தான் நிற்கணும் அப்படின்னு நம்ம ஒழுது அந்த கட்டாட்சத்தினுடைய லீலை என்ன அப்படின்னா கடைக்கண்ணால பார்த்து விடுறது கடாட்சம் கடைக்கண்ணாலே அலைவு பார்க்கறதும் இந்த கடைக்கான அலையர்கள்லையா இப்படி பார்க்கிற ஒரு பார்க்கறதும் மறுபடியும் இப்படி பார்க்கறதும் ஒருபடி பார்க்கறதும் மறுபடியும் பார்க்கறதுமான அலைவுதான் இங்க விளையாட் அபாங்க இந்த அலைவு என்ன செய்தால் ஒவ்வொரு பார்க்கும் பொழுது ஒவ்வொரு பாக்யத்தை கொடுக்கிறது ஒவ்வொரு பார்க்கும் பொழுது ஒவ்வொரு பாக்யத்தை கொடுக்கறது அப்படிங்கிறது அபாங்க லீலா அது மட்டும் பிறகு எதிர்னால் அந்த தேவியனுடைய கட்டாட்சம் பகவானுடைய வட்சஸ்தலத்துல இருக்கிறதுனாலே வர குழந்தைகளாகிய நம்ம பார்க்கிறாஸ் உடனே பகவான பார்க்கிறாஸ் நம்ம பார்க்கிறாள் பகவான பார்க்கிறாஜ் நம்ம பார்க்கிறாள் பகவான பார்க்கிறாள் அப்படிங்கறதுனாலே அவளுடைய கடை கண் பகவானுக்கும் நமக்கும் நம்ம பார்த்து என்ன சொல்றார் பகவான ஆசையிடா அப்படின்னு சொல்ற பகவான பார்த்து என்ன சொல்றார் நம்ம குழந்தைகள் வந்திருக்கு காப்பாத்து அப்படின்னு கண்ணாலேயே பகவானுக்கு நமக்கும் கதாட்சம் பண்றதுனாலே அது லீலா கதாட்சமா இருக்கக்கூடிய அந்த கதாட்சம் நமக்கு மங்களத்தை தரட்டும் என்று ஸ்தோத்ரம் பண்ணி கொண்டு போகிறார் அந்த கிரகத்தில் கனக வருஷம் தொழிஞ்சு தாரிதிரியம் நீங்கி அந்த குடும்பமே கனகதாரா குடும்பம் என்று இன்றைக்கும் கேரள தேசத்தில் சொல்லும்படியாக அப்பேற்பட்ட பரம்பரை ஐஸ்வர்யத்தோட ஒரு குடும்பமாக ஆச்சான் குரு கட்டாட்சத்தாளர் இப்படி நாளொரு வீணியும் தொழிற்று வண்ணமாக வளர்ந்து கொண்டு வந்து அவள் கன்னியாசாஸ்திரமற்ற லட்சியத்தோட கூட இருக்கிறார் குழந்தைக்கு ஒரு கல்யாணம் பண்ணி குடும்பத்தோட வச்சுக்கணும்னு தாயார்ன்னு நினைக்கிறார் தாயார் இடத்துல விடை கேட்கிறார் தாயார் எப்படி அப்படியே ஆகட்டும்னு சொல்ல முடியும் ஏக புத்திரன் விட்டுட்டு போறேன்னு சொல்றே அப்பா வேற யார் இருக்கா இங்கே என்று கதர்றார் மாத்திர சாமானியத்தனால ஆனா ஆவிசங்கர் சொல்றார் தனக்குன்னு உலகத்தில் பெறக்கூடிய தாயார் ரகுபேர்கள் இருக்கிறார்கள் ஆனால் உலகத்துக்குன்னு குழந்தையை பெறுகின்ற தாயார் கோப்பையில ஒத்துறதா நீ உனக்காக என்ன பெறலம்மா உலகத்துக்காக என்ன பெற்றிருக்கிறார் உலகத்துல பெரிய காரியங்கள் எல்லாம் சாதிக்க வேண்டி இருக்கிறதுனால அவதார காரியம் தான் முக்கியம் ஏன்னா பட்டங்கட்ட போனார் ராமருக்கு அப்படின்னு சொன்னார் அயோத்தி பூராக நாளைக்கு பட்டாபிஷேகம் நாளைக்கு பட்டாபிஷேகம்னு இருந்தது ராமன் மட்டும் என்ன பண்ணிட்டு இருந்தார்னால் ராமனுடைய சங்கல்பம் வேறையா இருந்தது பட்டங்கத்தின் ஆளவா பிறந்தோம் அவதார காரியம் ராவணவத காரியமாச்சே அதை முடிச்சுன்னு வந்துவிட்டா பட்டம் கட்டணி எவ்வளவு நாள் இவனாலும் இருக்கலாம் அதனால அவர் சங்கல்பம் வேறையா இருந்ததுங்கிறார் தியாகராஜ சுவாமிகள் மனசா மன சாமர்த்தியமேனி அப்படிங்கிற கீர்த்தனத்துல வசிஷ்டர் உள்கூட பட்டம் கட்ட போரையும் பிளான் பொழுது ராமர் தாம் போட்ட தான் ஜெயிச்சதே வசிஷ்ட சங்கல்பம் கூட அங்க ஜெயிக்கலை என்று சொல்றாள் இல்லையா சங்கல்பம் வேறையா இருந்தது தாயாரை எப்படியோ தன் வழிக்கு கொண்டு வந்து இது ஒரு பெரிய காரியம் இல்லையே அந்த தாயார் கௌசல்ய வாயாலையும் நீ காட்டுக்கு போலி தர்மந்தம் ரித்தியாக நியமேனஜ் தவை ராகவசார்தூலா தர்மஸ்தாம் அபிரற்றால் சிங்கத்தை பெற்ற சிங்கம் இல்லையா கழுத வந்து சிங்கத்தை பெறார் ராமன பெற்ற தாயார்னா எப்பயர் பெற்றவளார் ஆவிசங்கர பெற்ற தாயார்னா எப்பயர் பெற்றவளார் அதனால லோகக்ஷேமார்த்தமான காரியம்தான் முக்கியம் அதுக்காக நான் கன்னியாசத்து தான் ஏற்பண்டாகணும் அப்படின்னதும் கொஞ்சம் வாத்சல்யத்தினால திணறினாலும் கூட நீ உன் காரியம் வெற்றியாகத்தான் என்று விடை கொடுத்துட்டாளாம் தாயார் தாயா இடத்துல விடை பெற்று கொண்டார் ஆனா தாயார் பிரார்த்திச்சுக்கிறார் எந்த தாய்க்கும் கடைசியில மரண காலத்துல புத்திரன் பக்கத்துல இருக்கணும்னு தோணும்பா அதனால என்ன அந்த சமயத்துல நீ கைவிட்டு அந்த சமயத்துல என் பக்கத்துல இரு என்று பிரார்த்தித்து கொண்டால் அப்படியே ஆகட்டும்னு புறப்பட்டு காலடியும் கேரள தேசத்துல உள்ள காலடி எங்க இருக்கு மத்திய பிரதேசத்துல நர்மதா நதி தீரத்துல உள்ள ஓங்காரேஸ்வரங்கிற கேத்திரம் எங்க இருக்கு அவ்வளவு தூரம் பாதச்சாரியாக வாகன வசதி இல்லாத காலத்துல இந்த குழந்தை பேருக்கு எட்டு வயசுக்கு ஆச்சாரிய சன்னியாசம் இன்னும் எட்டு வயசு குழந்தை கிளம்பி போயிருக்கு அவ்வளவு தூரம் ஓங்காரேஸ்வர் வந்தார் அங்க கோவிந்தபாதர் அப்படிங்கிற மகாமி இருந்தார் அந்த கோவிந்தபாதர் இடத்துல வந்து சன்னியாசம் பெற்று இந்த பரம்பரை நாராயணம் பத்மபூபம் வசிஷ்டம் குரு பரம்பரையை சொன்னமனா முதல் குரு நாராயணன் அவருடைய சிஷ்யர் பிரம்மா அவருடைய சிஷ்யர் வசிஷ்டர் சக்தி பராசரன் வசிஷ்டருடைய புத்தர் சக்தி அவர் அவருடைய புத்திரர் பராசர அவருடைய புத்திரர் யாகருடைய புத்திர சுகர் பிதா புத்திரனுக்கே பிரம்ம வித்தியை உபதேசம் வந்தார் சிஷியக்ரம நாராயண ஆரம்பிச்சு பிதா புத்திரனுக்கே பிரம்ம வித்திய உபதேசம் அப்புறம் கௌடபாதர் துகருடைய சிஷியர் இடைவெளிலே நனிய நூற்றாண்டுகள் போயிருக்கணும் யுகாந்தர்த்து சுகர் இருந்தது கௌரபாத லோக தசை சொல்ல முடியாது வைஷ்ணவ சம்பிரதாயத்துலயா நாதமுனிகளுக்கு நம்மா நாதமுனிகளுக்கு நம்மாழ்வார் குரு என்று சொல்றார் நம்மாழ்வாருடைய காலம் வேற நாதமுனிகளுடைய காலம் வேற இடையில ஆயிரம் வருஷங்கள் போயிருக்கு எப்படி குருவா யோக தசைல மகாபுருஷர்கள் இப்போது கூட யோகதே சில பேருக்கு உபதேசம் பண்ண முடியாது கோவிந்தபாதர் கோவிந்தபாதருடையர் பகவத் பாதர் இவருக்கு சூர்வாசிரமத்தில சங்கரர்னு பெயர் கன்னியாசாசிரமத்திலே பகவத்பாதர் அப்படின்னு பெயர் ரெண்டையும் சேர்த்து சங்கர பகவத் பாதர் அப்படின்னு பொதுவா நமக்கு புரிய புரியறதுக்காக சொல்றோம் பகவத் பாதர் அந்த அத்திபாலியத்துல சன்னியஸ்தராக ஆன பிறகு பெரிய செல்வமகாத நினைக்கிறார் எதுதான் பெரிய பாக்யம் என்ன குடும்பங்குட்டி இல்லாம குழந்தை குட்டி இல்லாம இப்படி ஒரு காஷாயத்தை கட்டிட்டு போயிடுதே அப்படின்னு கேட்டா ஆதிசங்கரர் சொல்றார் தான் பெரிய பாக்யன் பிக்ஷா மாத்திரே நுஷ்டிவந்தா எப்படிதான் ஆத்மஸ்வரூபத்தையே அனுசந்தானம் பண்ணிகொண்டு மரத்தடியிலேயே உட்கார்ந்து கொண்டும் தரத்துல பிக்ஷா வாங்கி சாப்பிட்டு ஆத்மஸ்வரூபத்திலேயே வேதாந்த வாக்கிய விசாரம் பண்ணிக் கொண்டு கூடிய இவாளுடைய சாம்ராஜ்யத்துக்கு ஈடாகாது மற்றொரு சாம்ராஜ்யம் என்று சொல்லு சாம்ராஜ்யாதிபதிகள்லாம் வந்தாலும் கூட சௌதீன சாம்ராஜ்யம் நடத்துற இவாள் எதிரில இவா கால் மேல் கால் கட்டினம் உட்காந்துருப்பா அவ கையகட்ட நின்று இருப்பாளா ஏன்னா அவளுடைய அல்பராஜ்யம் அது இவளுடைய சொந்த ராஜ்யம் உபனிஷத்துலாம் அவளை ஸ்வராட்டுன்னு சொல்லல பிரம்மஜானிகளை தான் ஸ்வராட்டுன்னு உபனிஷத்துக்கு உபனிஷத்து சொல்ற சுவாதீனமான ராஜ்யம் உடையவா பாக்கி எல்லாரும் பராதீனமான ராஜ்யம் இப்பேர் இந்திரன் உன்பட பிரம்மா உன்பட ராஜ்யம் வேண்டும் ஆனால் பிரம்மஜானிகளுடைய ராஜ்யம் போகவே போகாது அப்பவே பெற்ற ராஜ்யம் வாழ்க்கை கிடைச்சு விட்டதுனாலே இவர்களை மற்றவர்கள் சேவிக்கும்படியா இருக்கணும்ங்கிற பாகியத்துக்கு ஈடான பாக்யம் உண்டு அதனால கௌடீனவந்தா கலுபாகியவந்தா ஆக பிறகு ஆதி சங்கரங்கு சஞ்சாரம் பரிவிராஜகால் அப்படி என்ன சொல்றோம் இல்லையோ ஒரு இடத்துல இருக்கக்கூடாது சன்னியாசிகள் பரிதகா விரந்தீதி பரிவிராஜகா என்று சொல் சஞ்சாரம் பண்ணிட்டே தான் இருக்கணும் கிராமீகராத்திர விதினா ஒவ்வொரு ஒரு நாள் அல்லது மூன்று நாள் அல்லது ஏழு நாள் அதான் வாழ்க்கை நியமம் அப்படி சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கணுமா சஞ்சாரம் பண்ணிண்டே பல கஷேத்திரங்கள் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கிறார் திக்விஜயம் பண்ண போறார் அப்புறம் சஞ்சாரம் பண்றார் காசில பேர் மசியங்கள்லாம் எழுதி அது பிறகு திக்விஜயம் பண்ணி ஒரு மத சீர்திருதத்தை பண்ணி சனாதன மதத்தை காப்பாக்குறார் அதுக்கு முன்னாடி பரிவிராதகராகவே சஞ்சாரம் பண்ணி கொண்டிருக்கிறார் பல கஷேத்திரங்கள்ல நிதானம் பண்ணும் பொழுதே தாயாஸ் ஆரியாம்பாள் காலகத்தியை அடைகிற சந்தர்ப்பம் தெரிஞ்சு போயிடு ஆதிசங்கர் காலகத்தியை அடைகிறால் கிராமத்திலேயே தான் இருக்கிறாள் தாயார் கடைசி சுவாசம் போகும்போது புத்தனுடைய ஸ்மரணம் தசரதனுக்கே வரலையா புத்திரஸ்மரணம் வராமற்குமா இப்பிரோட குழந்தைய பெற்று விட்டு ஆகினாலே சங்கரா சங்கரா அப்படின்னா அந்த அம்மா கண்ணீர் விடுறாளா கடைசியும் மூச்சு போக போகிறது எதுல ஆச்சாரியார் எப்படி வந்தாலோ தெரியல ஏனால் பிளைட் வசதிகள்லாம் இருக்கிற காலத்துல கூட தந்தி அடிச்சா கூட புத்திரன் சமயத்துல பக்கத்துல வந்துடுவான்னு சொல்ல முடியாது ஆனால் பாதச்சாரியாக எங்கேயோ சஞ்சாரம் பண்ணிருக்க கூடிய ஆதிசங்கரர் அந்த சமயத்துக்கு பக்கத்துல வர இப்ப தாயாருக்கு நாம் செய்ய வேண்டிய ஹீதம் என்ன அப்படின்னு நினைச்சாலாம் ஆச்சாரியால் பீஷ்மருக்கு பகவான் கண்ணபிரான் எதிலிருந்து பிரத்யட்சமானி மோட்சம் கொடுத்தானே அதே போல சபரிக்கு பிரத்யட்சமாக ராமதிரான் மோட்சம் கொடுத்தானே ஜடாயுவுக்கு மடியிலேயே போட்டு மோட்சம் கொடுத்தானே அதுபோல எங்க அம்மாவுக்கு மோட்சம் கொடுக்க மாட்டானா அந்த கண்ணபிரான் கண்ணபிரான் தானே எங்க அம்மா அடிச்சுப்பா சின்ன பையனாக்கும் போது என்னையா அழைச்சடிச்சிருந்து கிருஷ்ணன் கோவிலுதானே இருப்பா அந்த கிருஷ்ணன் வர மாட்டானா எங்க அம்மாவுக்கு நினைக்கிறார் ஒரு கிருஷ்ணாஷ்டகம் எனக்கு கிருஷ்ணன் பிரத்யட்சமாக எங்க அம்மாவுக்கு கிருஷ்ணன் பிரத்யட்சமாக குலதேவோ திலகனான அந்த கிருஷ்ணன் எங்களுடைய குலதெய்வம் இந்த குலதெய்வம் எப்பேற்பட்டவன் அப்படின்னு கேட்டிருத்ராதி தேவதில கூட கண்ணனுக்கு பெருமதிப்பு உண்டா சக்ரீ வனவானி விஷ்ணு இந்த ஸ்தோத்த முக்கியம் பராயம்னாலே அந்தம காலத்திலே கிருஷ்ணன் பிரத்யட்சான் யாருக்குமே ஆர்யாம்பாளுக்காக பண்ணின ஸ்தோத் யாருக்குமே பண்ணலாம் வேத விஷய விமல வனமானி திரரு பகவான் இப்பொழுது பிரத்யட்சமாக வரணும் எப்படி அந்த பகவான் இருக்கிறான் அப்படின்னார் அந்த லட்சுமியை விட்டு நாராயணனை பிரிக்க மாட்டார் நாராயணனை விட்டு லட்சுமியை பிரிக்க மாட்டார் இவர்கள் யாம் நினைக்க மாட்டார் அந்த ஹிரும் எப்படி தேடா தான் ஸ்ரீ புருஷ பேதமே தெரியாத ஆதிசங்கரர் தான் ராசபஞ்சாத்யாயி சொல்றார் கோபிகளோட கண்ணம் விளையாடினதை சொல்ற அதனால் சுகருக்கு ஸ்ரீ புருஷ பேதம் தெரியாது ஏனால் சுங்காரங்கிறது நாம் அனுபவிக்கிறதுக்கா இல்லை திவ்ய தம்பதிகளை சேர்த்து பார்க்கறதுக்காக தான் அப்படிங்கிறது காற்று தான் ஆதிசங்கருடைய ஒரு அழகா இருக்கிறதுனால இவர் லட்சுமிய ஸ்தோத்திரம் பொழுது அங்கம் ஹரே புலகூஷணம் பகவான சேர்த்து சொன்னார் இப்ப விஷ்ணுவம் என்றார் எடுத்த எடுப்புல சொல்றார் லட்சுமி ஆலிங்கனம் பண்ணிகளே வரணும் என்னாஸ்லிஷ்டோ விஷ்ணு அவரைய பேர் ஸ்திர குரு ஜங்கமா ஜங்கமஞ்சேதம் ஜெகன் நாராயணோத் தவம் சொல்லியிருக்கிறதுனாலே ஸ்திரச்சர குரு எப்படி அவரை தெரிஞ்சுக்கலாம்னால் ஒரு லௌகிக வஸ்து இல்லையே ஒரு புஷ்பத்தை கண்ணால பார்க்கிறது போல பிரம்மார்ப்பினாலே வேத விஷய வேதத்தால்தான் தெரிந்து கொள்ள முடியும் வேத விஷயா அப்பேற்பட்ட பகவான் இப்பொழுதும் எப்படி வரணும்னால் கதி சங்கி சக்கரி வனமாலையோட சங்கசக்கர கதாதரனாக கருடன் வா மேலே மகாலட்சுமியோட கூட கிருஷ்ணா அட்சி விஷய வேத விஷயா அட்சி விஷயா அவனுடைய ஸ்வரூபம் வேத விஷயம்தான் பக்தால் சங்கரனை பார்ப்பரா நாராய சங்கரன் கூட்டு நாராயண வராமற்பரா நாராயண எதிரில காட்சி கொடுக்க சங்கரநாராயண பார்த்து கொண்டே ஆரியாம்பாள் பரகதி அடையிறார் ஆரியாம்பாளுக்கு மோட்சம் கொடுக்கிறார் ஆதிசங்கரர் அகத்திற்கு திக்விஜயத்துக்காக புறப்படுறார் பலவேறு க்ஷேத்திரங்கள் ஆழ்வார்கள் ஒவ்வொரு கஷேத்திரமும் போடி நான் எப்படி பாடினாலோ நாயன்மார்கள் எப்படி ஒவ்வொரு க்ஷேத்திரமும் போய் பாடினாலோ அது போல ஆதிசங்கரர் ஒவ்வொரு க்ஷேத்திரமும் போய் அந்தந்த கஷேரங்களிலே அஷ்டகம் ஸ்தோத்திரங்கள் பண்ணிட்டு போறார் அதெல்லாம் இப்ப நமக்கு கிடைக்கிறது தீரங்கம் வந்து சேருகிறார் ரங்கநாதனை பார்க்கிறார் சச்சித்த சாயி புஜகேந்திர சாயி என்று ரங்கநாதன ஸ்தோத்திரம் பண்ணி தீரங்கவாக ரமதாம் மனோமே அப்படிங்கிறார் இந்த ஸ்ரீரங்கத்தை பார்த்தா இங்கேயே இருந்துடலாம் போலற்கே இரண்டு பகத்திலே உபயகாதேரி மத்தியில பச்சைமா மலைபோல் மேணி பவளவாய் கமலச்செங்கு வெங்கநாதன சேவிச்சென்னு இருந்துடலாம் போலற்கேங்கிறார் ஸ்ரீரங்க வாசே ஸ்ரீரங்க வாசத்தில் இன்னொரு அர்த்தம் ஸ்ரீரங்க வாசனானே நாராயணனிடத்திலே என்னுடைய மனசு ரமிக்க ஸ்ரீரங்கத்தில இருந்து புறப்பட்டு இப்படி பல கஷேரங்கள் தரிசனம் பண்ணி கொண்டு பாண்டுரங்கம் வரார் பண்டரிநாதன ஸ்தோத்திரம் வென்றார் அதை ஒட்டிதான் மகாராஷ்டிர பக்தர்கள் எல்லாரும் அபங்கமா பாடி இருக்கா முதல்ல அபங்கம் ஆச்சாரியாள அபங்கம் தான் அப்பாரம் அபங்கங்கள் ஆச்சாரியாளர் அபங்கம் எப்படின்னா அப்படின்னு பாடுறா இல்லையா இது அபங்க விர்தமும் தெரியும் மகாராஷ்டிரத்துல புதுங்க பிரயாசம் தெரியும் சம்ஸ்கிருதத்துல இந்த அபங்கமே படாபங்கோகே தீமர வரம் புண்டரீகிரி சமாகத்தியமானே பாடுற அதனாலதான் மகாராஷ்டிர பக்தான் அபங்கத்தையே ஃபாலோ பண்ணின பரபிரம்மலிங்கம் பஜே பாண்டுரங்கம் என்று சொல்லுகிறார் பாண்டுரங்கன்னு இன்னாருன்னு சொல்ல முடியாதா ஏன்னா இன்னைக்கும் எம் செய்வா சமுபாசதே சிவையேதி பிரம்மேதி வேதாந்தியனா எல்லாம் ஜெயினாள்லா ரிஷபருதான் அந்த ஸ்வரூபங்கிறார் பௌத்தால்லாம் ஆதி புத்த ரூபந்தான் அதுன்னு சொல்றார் அதே போல செய்வால்லாம் சிவஸ்வரூபந்தான்ங்கிறார் வைஷ்ணவால்லாம் விஷ்ணு ஸ்வரூபந்தாங்கிறார் ராமபக்தாலெல்லாம் ராமன்தான்ங்கிறார்கள் கிருஷ்ணபக்தாலெல்லாம் கிருஷ்ணந்தாங்கிறார் ஒரு பம்புக்கு அவர் பொகல விடுதல கைய வச்சுட்டார் ஏனால் சூலத்தை வச்சிருந்தாதானே சிவங்கிறதுக்கு தங்க சக்கர வச்சிருந்தாதானே நாராயணங்கிறதுக்கு புண்ணாங்குல வச்சிருந்தா தானே கிருஷ்ணன் வில்லி வச்சிருந்தா தானே ராமனுங்கிறதுக்கு எல்லா தேவதைகளாகவும் அவர் காட்சி ஒழுக்கிறதுனால அவர் ராஜா ராஜ் சர்வ சமஷ்டி ரூபமா இருக்கிறதுனால பரபிரம்மலிங்கம் பஜே பாண்டுரங்கம் என்று சொல்லி நாமரூபம் இல்லாத பிரம்மத்தை உபாசிக்கிறதுக்கு ஒரு நாமரூபம் நமக்கு தேவையானால் அது பாண்டுரங்க ரூபம்தான் என்று சொன்னார் அதனால அது விஷ்ணுலிங்கம்னு சொல்லலே சிவலிங்கம்னு சொல்லலே பௌத்தலிங்கம்னு சொல்லலே ஜெயனலிங்கம்னு சொல்லலே பரபிரம்மலிங்கம் பஜே பாண்டுரங்கம் பாண்டுங்கன ஸ்தோத்ரம் பண்ணினார் பூரி ஜெகநாதம் வரார் ஜெகநாத பெருமான ஸ்தோத் அச்சுதாஷ்டகம் ஸ்ரீபத்தி கிருஷ்ணாஷ்டகம் ஹரிமேடே ஸ்தோரம் முதலிய ரசம் ஆரம்பிச்சானா அவ்வளவு ஆனந்தம் உண்டாடுறது ஜெகநாதன ஸ்தோத்திரம் பண்ணும்போது என்ன ரசம் அவள் ஹதயத்துல ரகசியமாக சில இடங்கள்ல ராதைய ஸ்மரிக்கிறார் ஆதிசங்கரர் ஜெகநாத அஷ்டகத்துல சொல்றார் ரசானந்தோ ராதா ஜன்னா சுவாமி ரத்தோத் சவத்துல கிருஷ்ண சைதன்யர் தன் மறந்து ஆடினார் அப்படின்னு பிற்காலத்துல சொல்ல போறா பல நூற்றாண்டுகளுக்கு கிருஷ்ண சைதன்யர் என்றைக்கும் கிருஷ்ண சைதன்யர் ஆயிட்டார் ஆதிசங்கர பகவத் பாதா ரதோத்சவத்துல ஜெகநாதன் வரும்போது ஜெகநாதனுடைய எதிரிலே ஆதிசங்கரர் ஆடுறார் ஆதிசங்கருக்கு அவன் ஜெகநாதன் எப்படி காட்சி கொடுக்குறான் பலராமர் கிருஷ்ணன் சுபத்ரா மூணு பேர் தான் அங்கு மூர்த்தி ஆனால் ஆதிசங்கருக்கு பிரத்யேகமான காட்சி எதுனால் ரசானந்த ராதா சரசு ஆலிங்கன சுக ரதத்துல ஏத்திண்டு போனாங்கிறது ருக்குமணியே தான் கிருஷ்ணன் ராதையை ரதத்துல ஏத்திருந்துதா தெரியல ஆதிசங்கருக்கு பிரத்யேகமான காட்சி அந்த ரத்தத்துல பெரிய பேர்ல ராதையும் ஏத்தி கிருஷ்ணனை உகார வைக்க ரதம் தடாமுடான ஆட ராதை பயந்து போய் கிருஷ்ணனை கட்டிக்கிறாளா கிருஷ்ணனை கட்டியதுல ரதோத்ஸவம் சபலமாச்சுன்னு நினைச்சுட்டாராம் கண்ணன் அதை பார்த்தது சபலமாச்சுன்னு நினைக்கிறார் ஆதிசங்கரர் அதனாலே ராதா சரச என்ன பதம் பாருங்க அர்த்தமா சொல்லணும் ராதா சரசுலிங்க ஒரு பரமஹம்சந்யாசி தான் இதை பாட விஷய சுகங்களை அனுபவிக்கிற ஒரு கிரகஸ்தனுக்கு ஒரு பரமஹம்ச சன்னியாசி தான் இதை அனுபவிக்க முடியும் அப்படி அனுபவிச்சு பாடுறாரு சொல்லு இதுக்கு எவ்வளவு வேல்யூ இந்த பதத்துக்கு ராதா சரசவரா ஜகநாதீ நயன பத காமீது அயோத்திகாட்டு உதயதெய்வா அசீதாசமேதை ஆகோதண்டே அசுகிரீவமி அலங்கேச காலே அச்சண்டிராபை அராமாதிதேய்வய அப்படிங்கிறார் அப்படி சொல்லும்போது ஆயிரம் கோடி தெய்வம் இருக்கட்டும் சீத மாதிரி ஒரு தேவி எந்த தெய்வத்துக்கா அமையலேங்கிறார் அசீதா சமீதை சீதம்மாவை போல ஒரு தேவி உண்டா அதுவும் அதுவும் சொல்றார் கோதண்டங்கிறது அவருக்கு ஆயுதம் இல்லை அகோதண்ட பூஷைகி அப்படிங்கிறார் அந்த வில்ல வச்சு நினைக்கிறனே ஒரு கனத்த ஸ்டைலா இருக்கா ராம கையில வச்சு நிக்கிறது ஒரு தனியா அழகா இருக்குங்கிறதுனால அகோதண்ட பூஷை உனக்கு பூஷணமா இருக்கு அந்த கோதண்டம்ங்கிறது என்னதான் சௌலத்தியம் சௌலத்தியம் அப்படின்னு சொன்னாலும் ஒரு மனுஷியன் குரங்கு போய் கட்சிக்க மாட்டான் குரங்கு பெறுகின்ற சினேகத்தை காட்ட மாட்டான் ஒரு சௌலபியத்தை எடுத்துட்டோமானால் அசுக்ரீவமி குரங்குக்கு போய் ஷகம் கொடுக்கிறாரே இந்த குரங்கு பகத்துல உட்கார வச்சிருக்கிறாரே அதே பராக்கிரமத்தை எடுத்துட்டோமானால் ராவணன் அடக்க முடியல எல்லா தெய்வங்களும் திணறினார்கள் இந்த ராவணன் அடக்கின பராக்கிரமம் உடையவர் எல்லாம் போகட்டும் சொல்ல சொல்ல இனிக்க கூடிய தாரக மந்திரம் வேற எந்த தெய்வத்துக்கு இருக்கு இந்த தெய்வத்தை தவிர அராமாபிதேஷ் அதனால கோவில் கோவிலா அலைஞ்சதெல்லாம் போறேன் எனக்கு ராமன் ஒத்தனே போறும் அப்படின்னு கங்கியமா பாடுறார் இந்த புஜங்க பிரயாத வருத்த வந்து சேருகிறார் காசியில வந்தது கங்காஷ்டகம் கங்கைய ஸ்தோத்திரம் என்றால் ரெண்டு கங்காஷ்டகம் இருக்கு ஆதிசங்கர பண்ண அல்ல ஒரு கங்காஷ்டகத்தில் எந்த கங்கையை ஸ்தோத்திரம் பண்ணார் ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது நான் இனிமேல் இந்த கங்கை கரையிலேயே காசியிலேயே நிம்மதியா இருக்க போறேன் இங்கே விட்டா தேவலாமல் இருக்குங்கிறார் கங்கையா கங்கையில அபாரபக்தி ஆச்சாரியார் கைவல்லியம்தானே பரமபுருஷார்த்தம் பாஷித்திர சித்தாந்தம் இருக்கிறார் ஆனா கங்காஷ்டகத்துல சொல்றா இந்த கங்கையில நான் ஒரு மீனா இருக்க மாட்டேனா இந்த கங்கையினுடைய கரையில ஒரு கோரையாக நான் முளைச்சிருக்க மாட்டேனா அப்படின்னு கங்காஷ்டகத்துல சொல்றதையும் கைவல்லியம் தான் பரமபுருஷார்த்தம்னு சொல்றதையும் ஒத்துட்டு பார்க்க அது கங்கையில சட்டாது கிருஷ்ணன் எவ்வளவு பக்தி உண்டோ பரமேஸ்வரன் எவ்வளவு பக்தி உண்டோ அவ்வளவு பக்தி கங்கையில இருக்க கங்கா ஜனகன் கங்கா தர எவ்வளவு பக்தி உண்டோ அவ்வளவு பக்தி இந்த கங்கையில அவருக்கு ஆனாலும் இந்த கங்கையில ஒரு மீனா ஜென்மம் எடுத்தா எனக்கு கைவல்யம் கூட வேண்டாம் இந்த கங்கையில ஒரு கோரையாக முளைச்சினாரா எனக்கு எனக்கு கைவல்யம் கூட வேண்டாம்னு சொன்னா இது என்ன பக்தி பகவதி தவ தீரே இந்த கங்கா தீரத்திலேயே நான் இருந்து கொண்டு இனியே எனக்கு என்ன ஆக வேண்டியது எல்லா பற்றுதலையும் ஒழிச்சு விட்டு தேவைக்க போறேன் பெரிய சம்சாரி ஆட்டம் பேசுற என்ன பற்றுதல்னால் அவருக்கு அழகான மனைவி இருக்கா ஒரு கோடி ரூபாய் கையில பணம் இருக்கு ரெண்டு கார் இருக்கு வேண்டல அவருக்கு வேண்டிய வசதிகள்லாம் இருக்கு சின்ன சார் குழந்தைகள் இருக்கு அவருக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சு சம்பந்தி வேற இருக்கா அப்படிங்கிறவா எப்படி அப்பா நான் பாட்டு காசியை பார்க்கக்கூடிய சாம உட்காந்துக்க போறேன் என்று சொல்றாளோ அது போல ஆரிசங்கர் சொல்றார் ஒண்ணும் இல்லாதவர் விகத விஷய திருஷ்ணா இந்த விஷய திருஷ்ணையோட அலைஞ்சதெல்லாம் போறோம் எல்லாத்தையும் விட்டுட்டு உகாண்டுக்க போறேன் விடத்துக்கு என்ன இருக்குதுல்ல அவருக்கு ஒன்னையும் இருக்கு எதுனால் சரண் விட்சைக்காக அலையிறது உடைய அதையும் விட்டுட்டோம்னு அர்த்தம் இங்க ஏன்னா அதான் சோகத்துல இருக்கு எதுனால் விட்சைக்காக வீடு வீடா அலைஞ்சுண்டு அந்த பிட்ச போட்டு அதை எடுத்து எடுத்து வாயில போட்டு ஏன் ஈரமாத்ரா சலோகம் இந்த கங்கா தீர்த்தத்தை ஆனந்தமா சாப்பிட்டுட்டு இனிமே அன்ன பிக்ச கிடையாது தீர்த்த பிக்சதா அப்படின்னு தோ கொண்டிடக்கூடாதா அப்படின் பகவதி தவ தீரே நீர மாத்திரா சமோகம் கங்காஜலத்தை மட்டுமே சாப்பிட்டு கொண்டும் பிக்ஷைக்கு போறது சம்ஹாரமா போற இருந்தாலும் கூட இப்பொழுது கங்கை கடையில் உட்கார்ந்து விட்டார் கிருஷ்ண மாராதயாமி அதுதான் பிரத்யேகமா சொல்ல வேணாம் நான் சமதரிசிதான் இருந்தாலும் கிருஷ்ணரசிகன் அதனால என்ன சொல்லுவேன் காசியிலே சம்பு மாராதயாமின்னு தானே சொல்றான் காசியில வந்து உட்கார்ந்து கொண்டு கிருஷ்ண மாராதயாமின்னு சொல்றாரு அப்படின்னு இது என்னுடைய பிரத்யேக விஷயம் உங்க தலையில கட்டலைனா அதை என்னுடைய பிரத்யேக விஷயம் அவர் காசியில உட்கார்ந்து கொண்டு கிருஷ்ண மாராதயாவினு சொல்றாரு என்ன ஏன் சொல்றார் அப்படின்னு நினச்சி தோன்றது இல்லை சம்புக்குதான் கிருஷ்ணம்னு பேர் சொல்லுவோம் நான் வேண்டான்னு சொல்லலை அவர் சொல்றான் கிருஷ்ண ஆராதையன் கிருஷ்ணான்னு உட்கார்ந்துருத்தேன் நான் காசியில பிருந்தாவனத்திலே கிருஷ்ண மாராதயாமி காசியிலே சம்பு மாராதயாமின்னு சொன்ன தொலை காசியில உட்கார்ந்து கொண்டு கிருஷ்ண மாராதயாவினு சொல்லணும் பிருந்தாவனத்திலபி ராமாயணம் படிக்கிறது மாயோத்தில பயி பாகவதம் படிக்கிறது காசியில போய் கிருஷ்ணவாராதயாவி அப்படின்னு சொன்னா அவருக்கு ஆழ்ந்த கருத்து எங்க இருக்குன்னு தெரியறது இல்லையா சிவத்வேஷம் கிடையாது சிவதத்திய உண்டு அவருக்கு அவரே சிவஸ்வரூபம் தானே இப்படி தங்கியன்னு தான் பண்ணினார் சரஸ்வநாம பாஷ்யம் பண்ணினார் சூத்திர பாஷ்யம் பண்ணினார் உபனிஷத் பாஷ்யம் பண்ணினார் கீதா பாஷ்யம் பண்ணினார் பாஷ்யங்கள் பண்ணினார் வியாசரிடத்துல பாஷ்யத்துக்கு அங்கீகாரமும் பெற்றார் காசில சிஷ்ய கிரகங்களோட தங்கி இருக்கிற காலத்துல இப்படி வந்து காசில ஸ்நானம் பண்ணிட்டு அனுஷ்டானம் பண்ணி தண்ட கமண்டலோடு இப்படி வரும் பொழுது யாரோ ஒரு சண்டான பரிவாரத்தோட கூட நியம சண்யாசியா அறுப்பதனால பழக்கப்படி சித்த இருப்பா நாங்கள் போயிடுறோம் அப்படின்னு சிஷியால் தடுக்கிறார் ஆனால் அவன் சொல்றார் ஏன் இல்லைய புதா ஸ்நானம் பண்ணிட்டு போறோம் தீட்டு என்ன சொன்னா சரீரம்னு எடுத்து நிட்டுவோமா அப்படின்னு சொன்னா ஏன் சரீரமோ ஒன்னு சரீரமோ ஒண்ணுதான் எனக்குதான் ரத்தம் வருது உனக்குதான் ரத்தம் வருது பாஞ்சபூட்டிகமான சரீரத்துல எது ஒசத்தி எது தாழ்த்தி ஆத்மாவும் எடுத்துட்டேனா ரெண்டும் சின்மயமான ஜோதிஷ் அப்ப எதை இப்ப போறேன்னு சொல்ற சரீரத்தை போன்னு சொன்னாலும் பொருந்தாது ஆத்மாவை போன்னு சொன்னாலும் பொருந்தாது ஏனால் சரீர ஜடமா இட்டதுனால ஒரு மரக்கட்டைய பார்த்து போ அப்படின்னு சொன்னாலும் போகுமா அதை போக முடியாதானே நாலு பேர் கட்டி தூக்குறா கடைசியில அதே போன ஆத்மாவை போன்னு சொல்ல முடியாது எங்கும் நிறைஞ்சு வியாபிச்ச வஸ்துவா இருப்பதுனாலே அதை போன்னு சொல்ல முடியாது எதை போன்னு சொல்றே அப்படின்னு கேட்டுட்டான் தமிழ்ல பேசுற வார்த்தை இல்லை இது விசாரபூர்வமான வார்த்தை இது காதல விழுந்ததுமே ஒரே ஆதிசங்கரர் இந்த ஞானம் துர்லதம் சரீரம் வேறு ஆத்மா வேறுங்கிற ஞானம் துர்லபம் அந்த ஞானம் எவனுக்கு வந்து விட்டதோ அவன் தான் குரு பிராமணன் என்றோ சண்டாளன் என்றோ வித்தியாசம் இல்லை பிராமணனாயிருந்து ஞானம் இல்லாத அவன் தான் சண்டாளன் சண்டாளனா அவன்தான் பிராமணன் இது யாரு சொல்றதுனால் ஜெகத்குரு சொல்ற வார்த்தை உடனே ஜெகத்குரு சொல்றார் அடுத்த கணம்மாதி या ब्रह्मादि வசுஷுஷு ஸ்ரீராவிந்தனுஷோ பிரோதா ஜிணீ சைவியவஸ்விட பிராபிச்சேதி ஜப்பனம் அவஸ்தை இருக்கு ஒவ்வொரு மனுஷனுக்குனா கனவு காணுவான் இந்த மூன்றுலையும் தான் ஒரு சரூபத்தை வச்சென்றுதானே தன் முடிச்சது நான் முடிச்சென்று நான் கனவு கண்டேன் நான் தூங்கினேன் என்று நானும் உன்னை இது பூனா அனுகூரிக்கிறான் இன்ன மூணு அனுபவத்திற்கும் அவஸ்தைக்கும் ஆதாரமான தானி என்கின்ற எந்த சித் சுவரூபமான ஆத்மா உண்டோ தாட்சாது பிரம்மா ஒரு எறும்பு எறும்பு தனக்கு தக்க செயலை செய்யறது குடுபடி கொடுனு எறும்பு ஓடுறது அங்க ஒரு சர்க்கரை இருக்கு அந்த சர்க்கரையே திங்கிறதுக்கு போறது இல்ல மனுஷால கடிக்கிறதுக்கா போறது குடுபிடுன்னு ஓடுறது அது ஏன் ஓடுறது அதுக்குள்ள ஆத்மா இருக்குன்னா செத்த எதிர தச்சு விட்டோம்னா அப்படியே கிடையாது அதுல பிரவிற்த்தி ஓடுறதுனால எறும்புக்கு உள்ள ஒரு பிரவருத்தி ஒரு சக்கரை அதை போய் கடிக்கிறதுக்காக போறது பிரம்மாவுக்கு ஒரு பிரவிற்த்தி ஜகத்தை சிருஷ்டி தண்ணணும் அப்படிங்கிற பிரவர்த்தி ஒரு எறும்புக்கு எறும்புக்குள்ள ஒரு பிரவருத்தி பிரம்மாவுக்குள்ள ஒரு பிரவருத்தி ரெண்டும் விசேஷனம் ஸ்வரூபம் இல்லை பிரம்மாவுக்கு உலகத்தை படைக்க தெரிகிறது எறும்புக்கு ஒரு தேனை தேனை போய் மோக்கத் தெரிகிறது அப்படிங்கிற விசேஷனம் வேறையானாலும் கூட சைத்தன்யம் ஒண்ணுதானே பிரம்மாவனிடல சைத்தியம் இல்லாது போனா அவருக்கு உலக சக்தி இருக்குமா இந்த ஒரு சிவரு இந்த உலகத்தை படைக்கிற சக்தி அவருக்கு இருக்கிறதுக்கு காரணம் அவருக்கு நான் உலகத்தை படைப்பேன் அப்படிங்கிற சங்கல்பம் இருந்துதானே உலகத்தை படைக்கிறார் சங்கல்பம் அச்சேதன பொருளுக்கு உண்டாகாதே இந்த ஃபேனுக்கு எல்லாருக்கும் காத்து கொடுக்கணுங்கிற சங்கல்பம் வருமான அப்போ அந்த சங்கல்பத்துக்கு காரணமான சைத்தன்யம் பிரம்மாவண இருக்கு இங்க தேன் சொல்லி சாப்பிடணும் அப்படிங்கிற எண்ணம் உண்டாருது அந்த எறும்புக்கு அதுக்கு ஆதாரமான சைதன்யம் எறும்புக்குள்ள இருக்கு ஆனால் தேனை முயக்கிறதான சக்தி உலகத்தை படைக்கிறதான அபார சக்தி இது ரெண்டுக்கும் சக்தியில பேதம் இருக்க தவிர விசேஷணத்துல பேதம் இருக்கே தவிர சைதன்யத்துல பேதம் இல்ல அதனால ஆ பிரம்மாதி பிபீலிகாந்த தனுஷு பிரம்மாவிலே ஆரம்பிச்சு ஒரு எறும்பு வரையணும் எந்த ஒரு சி சக்தி வியாபிச்சிருக்கிறது அவரவர்கள் அவரவர்களுடைய தகுதிக்கு தக்கதான அவரவர்கள் காரியங்களை செய்யறார்களோ அந்த காரியங்களுக்கு சேதுவான எந்த ஒரு ஞான சக்தி உண்ணோ அந்த ஞானஸ்வரூபம்தான் தான் அப்படிங்கிறது எவன் உணர்ந்துட்டானோ எவன் இந்த சரீரத்தையோ சரீரத்தினால செய்யக்கூடிய காரியங்களையோ ாலே அமான சக்தியையும் என்று நினைக்காமட்டவன் சண்டாளனாத்தான் இருக்கட்டும் பிராமணனாத்தான் இருக்கட்டும் அவன்தான் எனக்கு குரு என்று ஜெகத்குரு விழுந்து சேவித்தார் விழுந்து சேவிச்சுட்டு நுண்டு பார்க்கிறார் அங்க சண்டாளன் அல்ல சந்திரகலாதரனாக நாகபூஷணனாக சுத்தஸ்படிக சங்காசனாக பக்கத்துல ஞானாம்பிகையான விசாலாட்சியோட கூட ஞானஸ்கந்தனோட கூட ஞான கணேசனோட கூட ஞானஸ்வரூபனான சிவபெருமான் காட்சி கொடுக்கிறார் பரசுராமரும் ராமரும் பகவத் ஸ்வரூபமா இருந்தாலும் கூட ரெண்டு பேர் ஒருத்தர் சந்திச்சு விளையாடினார் இல்லையா பாலகாண்டத்துல அது கூட காசி விஸ்வநாதர் தான் ஆதிசங்கரர் ஆதிசங்கரர் தான் விஸ்வநாதன் இரண்டு பேர் சந்திச்சு பேசின்றதுனால நமக்கு ஒரு பிரயோஜனம் கிடைச்சது ஆத்மஜானம் உடையவனே பிராமணன் அப்படிங்கிற தர்மம் நமக்கு தெரியும் பிரம்மாதிபிந்த தருவுல பிராப்தமாக கூடிய சித் சக்தி தான் ஆத்மஸ்வரூபம் அப்படின்ற இந்த பிரபந்தம் நமக்கு கிடைச்சாதானே அந்த ஞானம் உண்டாகும் அத்தகைய ஒரு சமதரிசனம் யதார்த்தமாக இந்த சமதரிசனத்துல தான் உண்டாகும் சமதர்மம்னு நாம் எல்லாரும் சொல்றோம் வரமாட்டேங்க ஒத்திருக்கும் வரல வந்துட்டு தானா இவ்வளவு சண்டையும் வம்பும் தேஷமும் அசூயமும் அரசியல் துறையில இருப்பானே மொழித்துறையில சண்டை மதத்துறையில சண்டை அரசியல் துறையில சண்டை என்று பலவேறு சண்டை தானே இப்ப நாம் பார்க்கிறது ஆனால் சமதர்மம் சமதர்மம்னு சொல்லின்ற சமதர்மம் வராது ஏன்னா மொழியில வேற்றுமை இருக்கிற வரையிலும் சமூகத்துல வேற்றுமை இருக்கிற வரையிலும் நாட்டுல வேற்றுமை அவரவர்கள் தன் தன் சமூகத்தை தன்னுடைய கொண்டு வரணுங்கிற பொறுப்பு இருக்கிற வரையிலும் வராது வேற்றுமை தான் இருக்கிற சமதர்மம் வராது சமதர்ம ஒன்னே ஒண்ணுல தான் இருக்கு ஏன்னா எந்த மொழி யார் பேசினாலும் எந்த மதத்துல யார் சேர்ந்தாலும் எந்த தேசத்தினவராக இருந்தாலும் எல்லாருக்கும் அந்தரியாமி ஒத்தம் அப்படிங்கிற ஞானம் உண்டாகி அந்த அந்தாமிய பார்க்கிற சக்தி வந்துட்டு தானால் வித்யா விநயசம் பண்ணே பிராமணே கவி ரத்தனி சுழிச்செய்வே சபாகேஜ பண்டிதாக சமதரிசனஹா அப்படிங்கற அத்மா அனுபவத்துல நிற்கும் அந்த பரமார்த்தத்தை பார்த்தாலும் ஒழிய எல்லாமே பார்த்தாதான் பரந்த பிரேமைய எந்த விதமான பேத இல்லாம காட்ட முடியும் அப்படிங்கறத தன்னுடைய சரித்திரத்தாலும் இப்ப காட்டினார் காசில் இருக்கும் போது சிவஸ்தோத்திரங்கள் எல்லாம் செய்கிறார் சிவபெருமானு அங்காங்கு சிவஸ்தோத்திரங்களும் பல செய்கிறார் அங்கிருந்து புறப்பட்டு பிறகு ஸ்ரீ பிருந்தாவனம் வந்து சேர்கிறார் பிருந்தாவனத்தில் யமுனையில வந்ததுமே கிருஷ்ண ஜீசங்கர் யமுனையில மூர்ச்சையானார்ன்னு சொல்றவுமே ஆதிசங்கரர் அந்த யமுனையில எப்படி விழுந்து குதிச்சு நர்த்தனமாறுவார் என்று அவருடைய யமுனாஷ்டகத்தை பார்த்தாலே தெரியும் நர்த்தன மாடுறாரு தெரியும் இந்த அஷ்டகதம் மனோமலம் களிந்த நம்பினி சதா எவ்வளவு பஜனை பண்ணியிருக்கிறார் ஆதிசங்கர எப்படி குதிச்சிருக்கிறார்னு இந்த பாட்டை பார்த்தாலே தெரியாது நர்த்தனம் ஆடிக்கலாம் யமுனையில வந்து என்ன நர்த்தனம் அப்படின்னா ஜலச்சு ராக லம்பட்டாளி சாலினி அவர்கள் யமுனையில கண்ட காட்சி இந்த யமுனாஷ்டகத்துல தெரியறது யமுனையில ஸ்நானம் பண்ணும் பொழுது ஒரே சுகந்தமான குங்கும குழம்பு வரதான் அப்படியே என்ன இங்க ஆசரியம் யமுனையில இவ்வளவு குங்குமம் செவந்து சுகந்தமா இருக்கேன்னு முழுக்கு போட்டு அப்படி பார்த்தா அச்சுதாங்கி சாலினி நார் கண்ணதிரான் குளிச்சென்புகிறான் கண்ணபிரானுடைய கோபியா குத குங்குமாங்கிடஸ்தலம் தானே சொல்ற மார்பில் உள்ள குங்குமங்கள் எல்லாம் முதர்ந்து வரதும் கிருஷ்ண பிரசாதம் எடுத்துட்டார் கண்ணனை பார்த்துட்டார் கண்ணனோட ராதை இருப்பார் நம்ம ராதையை பார்க்கலையேன்னு நினைச்சுக்கிறார் அடுத்த வார்த்தையில சொல்றார் ஒரு சம்பக புஷ்பத்தனுடைய கொத்து யமுனையில மலர்ந்து வரது புஷ்பத்தை எடுத்து கண்ண உத்திண்டார் அதுல சுருண்ட கேசம் யாரோ பொம் நாட்டில் எரிஞ்சு விடாமான்னு இப்படி திரும்பினார் திரும்பினால் ராததான் தீர்த்தமாடி தன்னுடைய பூந்தல் ஏந்து ஆதிசங்கருக்கு பிரசாதமாக புஷ்பத்தை கொடுத்தாரா நான் சொல்லலே ஆதிசங்கர் சொல்லார் ஜலாந்த கேளி காதி ராதிகாங்க ராதிகா கச்சாந்த சம்பகாலி மாலினி அவளுடைய கேசத்திலேன்னு வந்த சம்பக புஷ்பம் தனக்கு கிடைச்சதுங்கிறார் இந்த கையில எடுத்துன்றதுனே உடனே பெயர்ப்பிட்ட காட்சி நம்ம கண்டோம் நாம் குண்டிதானா இங்கே ஸ்நானம் பண்றோம்னு நினைச்சு பார்த்தா இப்படி திரும்பினா நாரதாதிகள்னா ஸ்நானம் பண்ணின்றிருக்கிறாளா சதாவகனாவதீர்ண நார்த்து பித்திய நாரதா நாரதாதிகள்னா ஸ்நானம் பண்றத பார்க்கிறார் துனோதுமே மனோமலம் கழிந்த நந்தினி சதா அந்த யமுனா நதி என்னுடைய சரீர சுத்தி மட்டும் அல்ல சித்த சுத்திய கொடுக்கட்டும் என்று சொல்றேன் சித்த சுத்தி கொடுக்கட்டும்னு பகவத் பாதாச்சாரியாரா சொல்றது யாருக்கா நமக்காத்தான் சொல்றோம் சரீர சுத்தி மட்டும் இல்லை இந்த யமுனாஷ்டகத்தை ஸ்தோத்திரம் பண்ணினாலே சித்த சுத்தி வந்துடும் சித்தசுத்தி வந்துடுத்து அப்படிங்கறதுக்கு என்ன அர்த்தம்னா ஆதிசங்கருடைய பாஷையில சொல்லணும் சித்தசுத்தின்னா என்ன சித்த சுத்தி இல்லைன்னா என்ன எனக்கு சித்தம் ரொம்ப சுத்தம் சார் அப்படின்னு சில பேர் சொல்றார் என்ன ஆவிசங்கி மூத்தியா சித்தசுத்தின என்ன கிருஷ்ணபக்தி தான் சித்தசுத்தமாக கிருஷ்ணன் விட்டு ஏன் போறான் ஓன் சித்த அசுத்தமாக இருக்கிறதுனாலதான் கிருஷ்ணன் உள்ளவரம் ஓடி போய்டும் உள்ள வரது ஓடி போயிடும் ஓடி போயிடும் வேற என்னென்ன தியானம் கைகூடல எது சித்த சுத்தினால் உனக்கு மணிக்கணக்காக உட்கார்ந்து இருந்தாலும் கண்ணபிரான் ஹிருத்தத்தை போகலை அப்படிங்கிற நேர உனது தியானம் சித்தி சுட்டதானால் அப்பொழுது உனக்கு அந்த தியானம் சித்திக்காத வரையிலும் உன் சித்தம் சுத்தமா இல்லைங்கிறத நீயே தெரிஞ்சுக்கோங்கிற அவ என்ன காமகோபுர அசூயகள்லாம் விளைக்கிறது மட்டும் சித்த சுத்தி இல்லை தியானம் லகிச்சாதான் சித்த சுத்தி அப்படின்னு சொன்னா அதுக்கும் என்ன வழி அப்படின்னு கேட்டால் கிருஷ்ணபக்தி நாம சங்கீர்த்தனாதி கிருஷ்ணபக்தி பண்ணினால் நிறைய கதாசிரமணம் பண்ணினால் நாம சங்கீர்த்தனம் பண்ணினால் தானே சித்தம் சுத்தமாகி மனோலயம் ஏற்படும் அப்படின்னு அந்தண்ட சொல்ல இப்படி யமுனையிலே ஸ்ரீ கிருஷ்ண தியானம் பண்ணினார் கிருஷ்ண தரிசனம் பண்ணினார் மனபோஜனம்னு சொல்றோமே பகவானுடைய லீலையிலே பிரம்ம மோகனம்னு சொல்றோமே அந்த லீலையில பகவான் காட்சி கொடுத்தானா குழந்தைகளோடு தைன் சார்ந்த சாப்பிட்டு ஊர்காயெல்லாம் விரல் எடுக்கல வைத்து கொண்டு பகவான் சாப்பிட்டான்னு பாககத்துல சொல்றாளே அந்த காட்சியை தான் கண்டதாக ஆச்சாரியால் சொல்றார் அது பிறகு திக்விஜயம் பண்ணி பல இடங்கள்ல போறார் சங்கரவிஜயங்கிறது இப்படி ஒரு நாள்ல சொல்லக்கூடியதில்லை டயம் ஆயிடுத்து இருந்தாலும் முக்கியமான சில அம்சங்களை சொல்லி முடிச்சுக்கிறேன் நாலு சிஷ்யர்கள் பிரதானமாக அவருக்கு மண்டனமிஸ்வருங்கிற சுரேஸ்வராச்சாரியர் ஹஸ்தாமலகர் பத்மபாதர் தோட்டகாச்சாரியர் என்கின்ற நாலு சிஷ்யர்கள் அவருக்கு பிரதானமானவர்கள் இந்த நாலு சிஷியர்கள் மண்டனமிஸ்வர் அப்படிங்கிறவர் மகா கர்மட்டர் ஞான மார்க்கம் பக்தி மார்க்கங்கள்லாம் அவருக்கு தெரியாது தெரிஞ்சாலும் அங்கீகாரம் கிடையாது ஒத்துக்கல அவர் தர்மத்தை பண்ணிணோமானால் தர்மத்துக்கு பலம் கிடைக்கும் ஈஸ்வரன் இருக்கிறான் ஏன் நம்ம தர்மம் பண்ணாது போனா அவன் கூலி கொடுக்க போறானா வெறுமனை போய் காப்பாத்த போறானா ஈஸ்வரன் நம் தர்மம் பண்ணினா தானே ஆகனால நீ தெய்வத்தை பத்தி பண்ணாத ஏனா நீ தர்மத்தை பண்ணு தானே தெய்வம் கூலி கொடுக்கட்டும் இல்ல தர்மமே கூலி கொடுக்கட்டும் தர்மத்தை பண்ணு அப்படிங்கிற கட்சியை சேர்ந்தவர் ஓரளவுக்கு முள்ள தெய்வத்தவாட்டக்கு நுழைய விடணும் அப்படின்னு நினைச்சுதான் ஆச்சாரியால் தர்மம் வந்து கூலி கொடுக்காது தெய்வம் தான் கூலி கொடுக்கும் அதனால அலட்சியம் பண்ணக்கூடாது அப்படின்னு முள்ள கொண்டு வந்து போறான் அவர் இடத்துல வாக்குவாதம் பண்ணி அவரை அடக்கினார் நடக்கும்பொழுது அவர் சன்னியாசத்தை என்னதுக்காக சொல்றாருனால் தர்மம் செய்ய கடப்படலை இன்னும் கண்ணு போயிடுத்து காது போயிடுத்து இல்ல அங்கஹீனனா போயிட்டான் புத்திஹீனனா போயிட்டான் அவளுக்கு எல்லாம் சன்னியாசம் சிச்சை இல்லையா அதனால சில பேர் காவிய பிச்சை வாங்கறதுக்கு வரால அதை அன்னைக்கே அவ சொல்லிட்டா சன்னியாசங்கள்லாம் அவளுக்காதான் மற்றவளாம் எல்லாரும் தர்மத்து செய்யணும் யாவ ஜீவம் அக்னிஹோத்திரம் சொல்லி இருக்கிறதுனால தர்மத்து தான் பண்ணணுங்கிற கட்சியுடையவர் அவரிடத்துல ஒரு வாக்குவாதம் பண்ணி அங்ககீனர்களுக்கா சன்னியாசம் இல்லை முமுற்றுக்களுக்கா சந்யாசம் மோட்சத்தை விரும்புகிறவர்கள் அற்றது பற்றனில் உற்றது வீடு அப்படின்னு அம்மாழ்வாறு சொல்றாரு இல்லையா அது போல எவனுக்கு மோட்சம் வேணும் தோன்றதோ உலக ஆசை பயிர்த்தோ அவனுக்கு தான் சன்னியாசம் அப்படிங்கறத நிர்ணயம் பண்ணினார் அதுக்கள் போட்டி நிர்ணயம் பண்ணினா போட்டி போட்டா ஒரு முடிவு வேணும் இல்லையா ஒரு கால் நான் தோத்து போயிட்டேன் ஆனால் வெள்ள கட்சி கட்சிக்கு வந்துடும் நான் கிரகஸ்தனா போயிடுவேன் நீ தோத்து போயிட்டே ஆனா நீ சன்னியாசி ஆயிடும் என்று ஒரு உடன்பாடு வச்செடுக்க ஆதிசங்கரத்துல ஆதிசங்கர மண்டல மிஸ்ரோத்து போயிடுவார் ஆதிசங்கரத்துல மண்டலமிஸ்ரார் தோத்து போயிட்டதுனாலே உடனே அவர் சன்னியாசி ஆயிட்டார் அவரை கூட அழைச்சேண்டு போயிட்டார் மருத்துவர் இடத்துக்கு வந்தார் அவருக்கு நேரு விருத்தம் இவர் மண்டல மிஸ்ர இவருக்கு எந்த லௌகிக்க வைதிக கர்மாவும் இவரிடத்துல அண்டார் ஏனால் பிறந்ததிலிருந்தே சுக பிரம்மத்தை போலே ஸ்திரீ புருஷ பேதம் சீதோஷ்ட பேதம் சுகதுக்க பேதம் மானாபமான பேதம் பசி தாகுங்கிற பேதம் ஒண்ணும் தெரியாம உலகமே தெரியாம பிரம்மஸ்வரூபமா அப்படியே கிடக்கிற இந்த குழந்தை தாய்நகப்பனார் பிட்சைக்கு அழைச்சாரு ஆதிசங்கிறத குழந்தை ஏதோ தோஷம் மாதிரி இருக்கு சாப்பிட மாட்டேங்கிறது முளைப்பால் கூட குடிக்க மாட்டேங்கிறது இங்கு பேச மாட்டேங்கிறது முகம் சிரிக்க மாட்டேங்கிறது கற்றோட கட்டையா கிடக்கு ஆனா ஜீவிச்சுன்ற என்ன தோஷமோ ஆச்சாரால் கடாட்சம் மட்டா குழந்தை பேசும் எடுநன் சரணத்தில் போட்டு குழந்தை போயிருக்கு சுவாமி உடனே இந்த குழந்தை பார்த்து கஸ்தம்பாலா என்று கேட்க அப்படின்னா இவ்வளவு பேசாத குழந்தை கண்ண திறந்து ஆச்சாரியால பார்த்தது வைத்திய சூத்ரா நம் பிராரி நிஹி வனஸ்தா நாகம் நிஜபோத ரூபா அந்த குழந்தை உடனே ஸ்லோகமாக சொல்ல ஆரம்பிச்சு ஏனால் என்ன வர்ண தர்மங்களை சொல்லோ ஆசிரம தர்மங்களை சொல்லோ அல்லது தேவன் மனுஷன் சொல்லு எல்லாம் சரித்த பத்திதான் நான் இந்திரன் அப்படின்னாலும் உடம்பை பத்திதான் நான் பிரம்மா அப்படின்னாலும் உடம்பை பத்திதா அதனால நாம் நான் வந்து தேவனும் இல்லை திடீர்னு குழந்தை பேசிட்டுனா ஒரு கால் உள்ள ஏதாவது எட்சம் பூந்திருக்குமோ இல்ல பூதம் பூந்திருக்குமோ பிசாசம்னு பொறுத்த தோணும் இல்லையா ஆகினாலே நான் பூத பிரேத பிசாசமும் இல்ல எச்சமும் மனுஷனா நான் மனுஷனும் இல்லை மனுஷன் சொன்னாலும் பத்திதானே மனுஷல்ல நீ பிராமணன் சொல்லு அப்பிராமணன் சொல்லு உடம்ப பத்தி தானே இல்ல பிரம்மச்சாரின்னு சொல்லு சன்னியாசின்னு சொல்லி உடம்பை பத்தி தானே நான் உடம்பே இல்லை திரு என்ன நிஜ போத ஞானஸ்வரூபனான ஆத்மாதான் நான் அப்படின்னதோ அந்த தாய் தப்பாளா அச்சரால் கேட்டா பேச ஆரம்பிச்சு விடுத்தே குழந்தை பேச ஆரம்பிச்சு சொன்னா நான் இருந்தா பேசவும் நான் கிளம்பிட்டா பேசாது ஏன் பேச ஆரம்பிச்சுட்டு உடனே முள்ள ஸ்கூல்ல சேர்த்து எனக்குழந்த மா அழைச்சல் அவருக்குதான் ஹஸ்தாமல கரண் செய்ய உள்ளங்கை நெல்லிக்கணி போலே நமக்கு வேதாந்த சாரத்தை அவர் திரட்டி கொடுத்து விட்டதுனாலே அவருக்கு ஹஸ்தாமல கரணில் செய்ய மற்றொரு சிஷ்யர் பத்மபாதர் அப்படிங்கிறவர் இந்த பத்மபாதர் இவர் ஹிமாச்சல பிரதேசங்களிலே காஷ்மீர தேசங்களிலே திக்விஜயம் பண்ணின்ற பொழுது காபாலிகர்கள் அப்படிங்கிற சில விரிமுண்டர்கள் சிவபக்தி அங்கீகாரம் தான் ஆனா முற தவறி அதை நரபலி கொடுக்கிறார்கள் அவர்கள் அவர்களை கண்டிக்கிறார் ஆதிசங்கரை துர்மதங்களை கண்டிக்கும் பொழுது அந்த மதத்தையும் கண்டிக்கிறார் அவர்கள் சரீரம் வேறு ஆத்மாவேர் அப்படின்னு ஆதிசங்கரை சொல்றார் இல்லையா உடனே அவனா என்ன சரீரம் வேறு ஆத்மாவீர் அப்படியே ஆத்மாவை சரீரத்தை வெட்டிதான் என்ன சரீரத்தாலே நாங்க வெட்டுறோம் ஆத்மாவியா உங்க வேதாந்தத்துக்கே நாங்க செய்யற காரியம் அனுகூலமா இருக்க சரீரம் இருக்கவே கூட சரீரம் சம்சாரம் சரீரத்தில்தான் இவ்வளவு சம்சாரம் பந்தம் ஆத்மா சுத்தம் இது ஒரு வேதாந்தம் ஏனால் இப்படியும் திருப்பலாம் அப்படியே திருப்பலாம் அப்படி பேசுறவாளாம் அவர்கள் ஆவிசங்கரை தனித்து உட்காந்துருக்கும் போது இவரை சமாப்தி பண்ணணும்னு தீர்மானம் பண்ணார்கள் கையில நரபலி கொடுக்கக்கூடிய வாளோட கத்தியோட வந்துட்டார்கள் ஆவிசங்கரை பார்த்து உங்களுக்கு சரீராபிமானம் இல்ல சரீரம்தான் வேறு ஆத்மாதான் வேற நீங்க நிர்ணயம் பண்ணிருக்கிறீர்கள் அதனால சரீரத்தை இப்போ ஒரு வெற்றி பெறுவார் அப்பப்பா வெட்டாதப்பா நான் பிரம்ம ஜானி என்ன வெட்டாதே அப்படின்னு சொன்னா ஞானி இல்லை உடம்புல ஆசை இருக்குன்னு அர்த்தம் ஆச்சாரியால் மௌனமாக உடனே பால ஓங்கி விட்டார்கள் இப்பொழுது பலி கொடுத்துட போகிறார்கள் எங்கேயோ அரசமரத்தடியில பத்மபாதர் தியானத்துல இருந்தார் உடனே பத்மபாதர் சிம்ம கட்சனை பண்ணி கொண்டு அங்கே இருந்து வர்றார்கள் இவர்களோ மது மாம்சம் இவர்களோ பத்து பேர்கள் இருக்கிறார்கள் இவர்களோ ஆயுதபாணிகள் பத்மபாதர் இடத்துல ஆயுதம் இல்லை இவர்களோ மதுமாம்சன் சாப்பிட்றவர்கள் பத்மபாதரோ பிட்சை எடுத்து ஆச்சாரியாருக்கு போட்டு விட்டு மிச்சத்தை சாப்பிட்றவர் இவர்களோ பத்து பேர்கள் இருக்கிறார்கள் பத்மபாதரோ ஒருவர் ஆனால் இந்த ஒருவர் அங்க வந்து பத்து பேர்கள் மேல பாஞ்சு அவ்வளவு பேருடைய மாறுவை பிளந்து கீழே தள்ளிவிட்டு தன் ரத்தம் ஒழுக கிழ வெந்திருக்கிறார் மூர்ச்சையாகி இஷ்ட கலஞ்சி பார்த்தா பத்மபாதர் கிழ அவர் கையெல்லாம் ரத்தமா உடனே பந்தபாதரை எழுப்பி அவர் தியானத்துல இருந்து அவரை எழுப்பி என்ன நடந்ததுன்னா எனக்கு ஒண்ணும் தெரியலையே திருச்சரியலேங்கிற இவள் தான் வீழ்ந்து கிடக்கிறார்களே நீதானே சம்ஹாரம் பண்ணில எனக்கு ஒண்ணுமே தெரியாது நான் இது செய்யவே இல்லை ஒரு பரமஹம்சனா இருந்தது ஒருத்தனைசா சம்ஹாரம் பண்ணுவோம் என்ன எங்க இருந்தே தாங்கள் இடத்துல நிஷ்டில இருந்தே நான் அந்த அரசமைச்சடையில நிஷ்டையில இருந்தேன் உங்க நிஷ்ட கலையிற வரையிலும் நான் தியானம் பண்ணுவோம்னு பண்ணேன் என்ன தியானம் பண்ணின்றிருந்தேன் நீங்கள் எனக்கு நரசிம்ம மந்திரம் தானே உபதேசம் பண்ணினேன் நரசிம்மனைத்தானே எனக்கு இஷ்ட தெய்வமா கொடுத்தீர்கள் நரசிம்ம பகவான தான் நான் தியானம் பண்ணேன் ஆதிசங்கருக்கு புரிஞ்சு பத்மபாதர் மேல ஆவேசித்து நரசிம்மன்தான் வந்து துஷ்ட பண்ணி நம்மளை பரிபாலிச்சிருக்கிறா இரண்ய சம்ஹாரம் பண்ணது போலே பிரகலாதனை ரட்சிச்சது போல பிரகலாதனை போல ஆதிசங்கரர் இரண்யனை போலே அந்த காபாலிகர்கள் என்கிற தெரிஞ்சின்றதும் உடனே நரசிம்மஸ்தோத் என்றால் பி போம்ம மமதே கராவலம் என்று பண்ணினார் லக்ஷ்மி நரசிம்மதாபணி உபனத்துக்கு பாஷியம் பண்ணினார் எல்லாருக்கும் உபயோகமான இந்த ஸ்தோத்திரம் பிரபு எந்த ரீதியிலேயோ இந்த சாரீரம் தொலைஞ்சா சரி நான் பிரம்மஸ்வரூபமா ஆயிடலாம்னு நினைக்கும் பொழுது இன்னும் கொஞ்ச நாள் லோகத்தை இருக்கணும் என்று உம்முடைய சங்கல்பம் போல இருக்கு தியானம் பண்ணி கொண்டு மேல புறப்படுறார் மற்றொரு சிஷ்யன் தோட்டகாச்சாரியன் அப்படிங்கிற சிஷ் இவர் இந்த தோட்டகாச்சாரியர் மற்ற சிஷியர்களைப் போல வித்தியில குருபட்சம் பண்ணி சித்தாந்தம் பண்ணி வேதாந்தங்களை நிர்ணயம் விஷயத்திலே சாமர்த்தியம் போராதாம் அவருக்கு ஆனால் சிஷியான நாலு பேர் உட்கார்ந்துட்டா அவரையும் உட்கார வச்சுப்பார் அவர் என்ன பண்ணுவார் ஆச்சாரால் என்ன என்ன சொல்றா என்ன சித்தாந்தம் பண்றா என்ன பண்றான்னு கதை நோட்ஸ் எடுக்கிறதோ அப்புறம் பரிசீலனை பண்றதோ மறுநாள் கேள்வி கேட்கறதோ ஒரு வம்பும் அவர் கிடையாது எப்படி இருக்கா எப்படி சொல்றா அவளுடைய கால்மே கால்பத்துல பாதம் எப்படி இருக்கு அவளுடைய விரல் எப்படி இருக்கு அவள் உபதேசம் பண்ணும்போது அவள் வாயு எப்படி இருக்கு எப்படி கண்ணு இருக்கு என்று இதே பார்த்து நான் உட்கார் பாக்கிய சமயங்கள்லாம் அவளுக்கு விசர்றது ரிக்ஷா வந்து போடுறது காஷாயத்தை போட்டு கசைக்கு வளர்த்துவார் பாத சேவை பண்ணுவார் இப்படி கைங்கரியங்கள் எல்லாம் பண்ணிக்கொண்டே இருப்பார் ஆனா அவர் எடுத்துட்டு ரொம்ப அபிமானம் ஆச்சாரியாளுக்கு ஒரு தினம் வேதாந்த பாடத்துக்கு உட்காந்துன்னுட்டா இன்னும் பாடத்துக்கு வரல ஏன்னா காஷாயத்தை நல்லா கசைக்கு அதை நன்னா சொடிக்கி அதை நன்றாக மடிப்பு இல்லாம சுருக்கம் இல்லாம அழகா வளர்த்தனும் ரொம்ப சிரத்தையா காமிச்சிருக்கார் பெரிய மில்வேஷ்டிய சிரத்தையா வளர்த்துறது மாதிரி காஷாயத்தை எப்படி தோழ்சானே எப்படி உணச்சினானே சன்னியாசி கட்டில காஷாயம் எப்படி இருந்தாலும் அவரும் இங்க பாடம் ஆரம்பிச்சாட்டு நேரம் ஆகும் போல இருக்கு உணர்த்துறதுக்கு வந்த பாட இல்லையா ஆச்சாரால் என்ன பண்றா வந்துதானே சாந்தி பாடம் ஆரம்பிக்கணும் இப்படி ஒரு கடாட்சம் வேண்டினார் உணத்தினே ஆச்சாரியால பாக்குறாரு அவர் எதிர உட்கார்வாளை விட்டு எங்கேயோன்னு இருக்கிற என் பரியன் அந்த கடாட்சம் வருதே அப்படின்னு என்னதான் நான் என் குருநாதருக்கு நான் தான் ரொம்ப இஷ்டம் அப்படின்னு ஒரு சிஷ்ய நினைச்சா அவருக்கு வந்ததும் கண்கள் நாள ஆனந்த பாஷ்பம் வந்து இந்த குரு கட்டாட்சத்தாலே பத்து பன்னெண்டு வருஷம் படிக்க வேண்டிய சர்வசாஸ்திரமும் ஒரு கஷணத்துல அவருக்கு வந்து வரும் பொழுதே ஆனந்த தாண்டவம் ஆடி புலகாங்கிதமாக என்று சொல்லொண்டே தாண்டவம் ஆடிக்கொண்டு வர அவருக்கு நினைச்ச மாத்திரத்தினாலே இப்பெயர் பெற்ற தோட்டக விரத்திலே கவிதை வந்துட்டதை பார்த்து மற்றவெல்லாம் நினைச்சா அப்ப குரு கட்டாட்சத்தினால்தான் வித்ய பரிபூர்த்தி ஆகிறதுன்னு தெரிஞ்சுக்கிறான் எல்லாத்திலையும் தத்துவார்த்த அழகா இந்த நாலு சிஷ்யர்களாலையும் ஆச்சாரியால் நாலு தத்வத்தை காற்றார் வேடிக்கையான கதை இல்லை எதுனால் ஆச்சாரியால் நமக்கு உபதேசித்த மார்க்கம் கர்மயோகம் ஞானயோகம் பக்தி யோகம் வீட்டையில பகவான் சொன்னதும் அதுதான் பகவத் பாதாச்சாரியால் சொன்னதும் அதுதான் கர்மயோகம் சொல்றார் ஞானயோகம் சொல்றார் பக்தி யோகம் சொல்றார் இது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சிஷ்யனை காட்டுறார் கர்மயோகத்தை சரியா நம் தர்மங்களை நாம் அனுஷ்டி சென்றிருந்தோமானால் அது வைராக்கியத்தை கொடுக்கும் ஞானத்தை கொடுக்கும் அல்லது பகவான இடத்துல பக்தியை கொடுக்கும் எனக்கு யாருன்னால் மண்டனமிஸ்ர சிறந்த கர்மட்டனாயிருந்த அவரை ஞான மார்க்கத்துக்கு திருத்தி கர்ம மார்க்கத்துக்கு வழிகாட்டியாக மண்டனமிஸ்ர காண்பிச்சார் லோகத்துல எந்த பேடமும் தெரியாம பிரம்மஸ்வரூபமாக ஆயிடணும் அப்படிங்கிற ஞான மார்க்கத்துக்கு ஹஸ்தாமலகரை சிஷ்யராக காண்பிச்சார் பகவான தியானம் பண்ணிக்கொண்டிருந்தா நம் யோகத்தை அவன் வகிப்பான் யுகத்துல ரசிக்கிறதையோ பரத்துல ரசிக்கிறதையோ அவன் செய்வான் அப்படிங்கறத நிசிம்ம தியானம் பண்ணிட்டு பத்மபாதராலே பக்தி யோகத்தை காண்பிச்சார் கர்ம வரலே ஞான வரலே பக்தி மார்க்கமும் ஜனங்களுக்கு என்ன கதினா ஒன்னும் வர ஆச்சாரியாலே கத்தின்னு இருந்தா போர் எல்லாம் தானே வந்துடும் அப்படிங்கிறதே தோட்டகாச்சாரிய கொண்டு காட்டுறார் இது ஒரு தனி யோகமா எதுனால் கர்மயோகமும் இல்லை ஞான யோகமும் இல்லை பக்தி யோகமும் இல்லை பின்னேனால் குருவனுடைய அபிமானம் அப்படிங்கிற ஒரு தனி யோகம் அந்த குருவுக்கு நம்ம இடத்துல ஒரு கிருபை இவரிடத்துல போய் குருவுக்கு என்னத்தால கிருப அப்படின்னா என்னத்தாலதான் கிருபை அப்படின்னு சொல்லிவிட்டாலேயே அப்ப குருவனுடைய கௌரவம் குறைஞ்சா அவனுக்கு ஒரு யோகியம் இருக்கு அதனால அவனை வளர்ச்சி போட்டு இருக்கிறார் இவனை கண்டா அவளுக்கு பிடிக்காது அப்படின்னு சொன்னா அவள் குருவே இல்லை எதுனால் எதுக்கும் யோகியதை இல்லை அவங்கிட்ட போய் கிருப பண்றான் அப்படிங்கிறது தானே குருவனுடைய அபியாத காணுண்யத்தை சொல்றோம் அதனால யோகியதையுடைய சிஷ்யாள காட்டிலும் யோகியதை இல்லாதவருடத்துலதான் அவனுக்கு கருணை அதிகம் அப்படிங்கிறதுனால தோடகாச்சாரிய வேறு இல்லாத போகட்டம் அந்த தோடகாச்சாரிய இடத்துல ஆதிசங்கருக்கு இருந்த ஒரு அபிமானமும் நம்ம குருநாதன் என்ற அவருக்கு ஆதிசங்கர் இடத்துல இருந்த ஒரு பக்தியையும் காண்பிச்சு குரு பக்தி தான் குரு இருந்தால் கர்மயோகம் சித்திக்கும் குருபக்தி இருந்தால் ஞான யோகம் சித்திக்கும் குருபக்தி இருந்தால் பக்தி யோகம் மற்ற மூன்று யோகங்களுக்கும் அடிப்படை குரு பக்தி அப்படிங்கறத காற்றார் அதுகின்றது இப்படி திக்விஜயம் பண்ணி நம்முடைய சனாதனமான தர்மத்துல செய்ய வேண்டிய சில சீர்திருத்தங்களை பண்ணி இன்னைக்கு லோகம் பூராக சனாதன தர்மம் தலைச்சு ஓங்கும்படியாக பண்ணி பயம் கைலாசத்திலேருந்து எழுந்துரலின பகவான் சிவபெருமான் மறுபடியும் இன்றைக்கு சிவபெருமான் ஆகிய ரூபத்துல அது மட்டும் இல்லே சம்போர் மூர்த்தி சரதி பூமினையே என்று அவராலே ஸ்தாபிக்கப்பட்ட மட்டங்கள்ல சரூபம் மாறலே ரூபம் மாறிற்று ஒரு பெரியவா இருக்கிறார்னா அந்த ரூபம் மறையக்கூடியதுதானே மறைஞ்சுடன் ஆனால் வேறு ஒரு ரூபத்துல அதே அதே ஆதிசங்கரர் வேறு ஒரு ரூபத்துல இன்று வரையிலும் பீகத்துல இருக்கிறார் பிரளய இருக்க போறார் அப்படின்னு சரதி என்று அந்த லெட் பிரயோகமாக இன்றைக்கு சஞ்சரிக்கிற ஆச்சாரியால் வேற பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி இருந்த ஆதிசங்கரர் வேறேன்னு நினைக்காதே அதே பெரியவாழ் தான் இன்னைக்கும் சங்கரர் ரூபத்தில் இருக்கிறார் என்று இந்த சோகம் நமக்கு தெரிவிக்கிறது ஆதிசங்கரர் சொன்ன பாதை என்ன ஆதிசங்கரர் நமக்கு பொதுவாக சொன்னது பாதை என்ன அவர் சொன்னது லோகத்தை மறந்து ஆத்மநிலையில நிற்கணும் உலகத்தை மறந்துடம் உலகம் பொய் ஆத்மஸ்வரூபத்தில் நிற்கணும் அப்படின்னு சொன்னார் சத்தியம் அது அது வருமா அது நமக்கு வருமா அது உலகம்தானே கண்ணுக்கு நேரே தெரிகிறது ஆத்மா கண்ணுக்கு நேரம் தெரியலையே ஆத்மா தான் தானே நிற்க முடியுமா அது வரும் அப்படிங்கிறத சொல்றார் எதனால நாம சங்கீர்த்தனத்தால வரும் அப்படிங்கிறதுக்காக தத்துவ சித்தாந்தம் பண்றதுக்காக பிரஸ்தான அதுக்கு உபாயத்தை காட்டணுங்கிறதுக்காக நாம சகஸ்திர பாஷ்யத்தையும் எடுத்திருந்தார் நாமசகஸ்திர பாஷ்யத்தை எடுத்து காண்பிச்சு வேதாந்தகோ பிராமண சா இடத்துல வேத வாக்கியத்தை கொண்டு தமுஸ்தோதாரூர் கவிஷா பிவர்த்தன ஆசியம் விஷ்ணோ சுமாமி அப்படிங்கிற இந்த வேத வாக்கியத்தை எடுத்து கொடுத்து இந்த வேத வாக்கியத்தினாலே அபரோட்ச ஜானம் உனக்கு அனுபவத்துல சித்திக்கணுமானால் நாம சங்கீர்த்தனம் பண்ணு அப்படின்னு முடிக்கிறார் சாான்ய சாஸ்திரங்களாக கூடிய வியாக்கரணாதி சாஸ்திரங்களை துக்ரின் கரணே டுக்ரின் கரணே அப்படின்னு நீ சொல்லிட்டு வந்துட்டனாலும் உனக்கு மோட்சம் கிடைச்சுடாது பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் என்ற கோவிந்தன பஜன பணிமையானால் உனக்கு அந்திம காலத்திலே அபயம் கொடுப்பான் கோவிந்தன் ஞான சித்திக்கலேன்னு வருத்தப்படாதே கோவிந்தன் ஞானத்தை கொடுப்பான் அதனால அந்திம காலத்திலே ஞான ஞானம் தான் அப்பதான் மோட்சம் அந்திம காலத்தில ஞானம் ஒன்னாலே சம்பாதிக்க முடியாது அது கோவிந்த கிருபையால்தான் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறார் அதனால அவர் நமக்கு உபதேசம் பண்றது தேஜம் கேஜம் தேஜம் ஸ்ரீபதி ரூபம் அஜஸ்ரம் எப்பொழுதும் வைகுண்டபதி சிவப்பதினுடைய ரூபத்தை எப்பொழுதும் ராதா காந்தனாக சீதா காந்தனாக தியானம் பண்ணு ஆனால் கேஜம் நாம சகசிரத்தை சொல்லு என்று சொல்லுகிறார் நாம சகசிரத்த விஸ்வம் விஷ்ணோரு பஷக்காரஹா பூதபகி பகத் பிரபூனு சகசிரநாமத்தை படனம் வேண்டினால் அவனுக்கு ஞானம் மோட்சம் சித்தம் அப்படின்னார் அதுக்கு அதிகாரி வேணுமே தகஸிரநாமத்தை சொல்றதுக்கு அதிகாரி வேணுமேனா தகஸ்ரநாமத்திரேன்னு ஒரு நாமத்தை எடுத்து ஸ்ரீராம ராம ராமேதி மனோரமே என்று ராமநாமத்தை மட்டுமே நீ சொன்னையானா சகஸிரநாம பலன அடைவா சதா வர்ணய சதா ராம ராமேதி ராமேதி காசியாம் என்று ஆவிசங்கரே சொல்றார் காசியாந்தூ மரணான் முக்திகின்னு சொல்றோம் தாரக பிரம்மரூபமான ராமநாமத்தை சிவபெருமான் கழுத செத்தாகூட நாயி செத்தாகூட அந்திம காலத்துல காதல ராமநாமத்தை சொல்றதுனால ததே தற்பரம் தாரக பிரம்மரூபம் பஜேகம் பஜேகம் பஜேகம் பஜேகம் என்று ராமபுஜ ஸ்தோத்திரத்துல ஆதிசந்தரர் சொல்றார் அந்த ராமநாமத்தை அந்த நாராயண நாமத்தை பகவானுடைய நாமத்தை சொல்லிட்டு இருந்தாலையும் நாமத்துல பேதம் இல்லை எந்த நாமம் யாருக்கு இஷ்டமோ அந்த நாமத்தை சொல்லிட்டு ஆனால் அதுவே நமக்கு பரமமோட்சத்தை தானே கொடுத்துடுங்கிறதா ஆதிசங்கரன் நமக்கு காண்பிச்சதான ஒரு மார்க்கம் நமக்கு சிவநாமமோ நாராயண நாமமோ ராமநாமமோ எந்த நாம நமக்கு இஷ்டமோ அந்த நாமத்தை தான் நம்ம அவலிக்க அவலம்பிக்க முடியுமே தவிர வேற எதையும் அவலம்பிக்க முடியாது எல்லாம் எல்லாம் ஒரு கர்மயோகம்னா உடனே ஆச்சாரத்தை எதிர்பார்க்க தர்மானுஷ்டானம்னா ஆச்சாரத்தை எதிர்பார்க்கிறது ஞான மார்க்கம்னா வைராக்கியத்தை எதிர்பார்க்கிறது பக்தி மார்க்கம்னா திருட விஸ்வாசத்தை எதிர்பார்க்கிறது மூணும் கலியில இல்லை ஆச்சாரம் நம்ம இடத்துல இல்லை ஞான மார்க்கத்துக்கு வேண்டிய வைராக்கியம் நம்ம இடத்துல இல்லை பக்தி மார்க்கத்துக்கு வேண்டிய திருட விசுவாசம் பகவானத்தில இருக்கணுமியா போல அதுவும் நமக்கு இல்லை அதனால பிறகு என்ன வழியினால் திருட விசுவாசத்தோட சொல்லு திருட இல்லாம சொல்லு நாம நாம கீர்த்தனத்துக்கு என்ன பெருமைனாள் சத்தையா அசத்தயாபிவா சாங்கேத்யம் பாரிதாசன் வா ஸ்தோபம் கேலனமேவான்னு சொல்லிட்டதுனால திருட சொல்லு திருட இல்லாம சொல்லு பகவன் ஆமா உன்னை ஆச்சாரத்தோடு தர்ம அனுஷ்டிக்கணும் பகவன் நாமத்துக்கு ஆச்சாரம் இல்லை ந சௌச்சா சௌச்ச விநிர்ணயா தலம் முழுகாமே பள்ளி பாத்ரூம் லெட்ரனுக்கு போகும்போது கூட நாராயணான்னு சொல்லலாம் ஆகினாலே ஆச்சாரம் தேவையில்லை தர்மத்துக்கு தேவைப்படுறது நாமஸ்மரணத்துக்கு தேவையில்லை வைராக்கியம் வேணுமே நாள் வைராக்கியம் தேவையில்லை தாசிலோனகா பத்து பிள்ளைகளை பெற்று பாசம் நீங்காம அஜாமிடன் நாராயணான்னு சொன்னான் அவனுக்கே மோட்சம் கிடைச்சி விடும் கிம்புனஹா சத்தயாகிரணன் என்று சொல்கிறார் ஆகினாலே ஆச்சாரம் தேவையில்லை வைராக்கியம் தேவையில்லை திடவிசுவாசமும் தேவையில்லைங்கிற லோகத்தை பார்த்து இன்றைய லோகத்தை பார்த்து ஒரு காலத்துல ஆச்சாரம் இருந்தது திடவிசுவாசம் இருந்தது இன்றைய லோகம் கலவு கல்மஷ சித்தானாம் பாப திரவிய உபஜீவினாம் விதிக்கிரியா விஹீனானாம்னு ஆயிட்டதுனால கதிகி கோவிந்தைக்கு ஏத்தனம் அதனாலதான் ஆச்சாரியார் சொல்றாள் கதிகி கோவிந்த கீர்த்தனம் ஆச்சார அழுக்கா போய் சொல்லணும் அவள் தெரியாதா கதிகி கோவிந்த கீர்த்தனங்கிறதுனால பதகோவிந்தம் பஜ கோவிந்தம் பதகோவிந்தம் மூடமதேகே மூடமதேன்னு இங்க கூட்டது இது வந்து ஆச்சாரம் இல்லாதவர்களே வைராக்கியம் இல்லாதவர்களே திடவிசுவாசம் இல்லாதவர்களே அதனால மூடமதை நம்மள வெயிலான்னு வருத்தப்படக்கூடாது அதனால இதெல்லாம் இல்லேன்னு உணரணும் இதெல்லாம் இல்லேன்னு உணர்ந்தாதான் கோவிந்தான்னு சொல்றது அவசியம் புரியும் அதனால நான் நான் காட்டினேன் இவ்வளவு பாதை காட்டிருக்கேன் கஸ்தாமக்தரை ஞான மார்க்கத்தை காண்பிச்சிருக்கேன் மண்டனம் கர்ம மார்க்கத்தை காண்பிச்சிருக்கேன் இந்த மார்க்க பத்மபாத வச்சு பக்தி மார்க்கத்தை காண்பிச்சிருக்கேன் இதெல்லாம் ஒண்ணும் வர தெரியாத மூடமதே உங்களுக்கு ஒரு மார்க்கத்தை நான் காட்ட வேண்டிய அவசியம் இருக்கு பஜ கோவிந்தம் நல்ல வேலையாக நமக்கு அந்த பஜனத்துல ருச்சி உண்டாயிருக்கு அதனால நம்ம சரியான பாதையில தான் போறோம் இந்த பாதில அழைச்சுன்னு போயிரதுனாலே நிச்சயம் குரு கிருப்பையால அப்பேவிட்ட உத்தமமான ஸ்தானத்தை பகவானுடைய சரணத்தை நாம் அடைஞ்சுடும் கோவிந்தநாம சங்கீர்த்தனம் ஹரே ராம ஹரே ராம ராம ராம ஹரே ஹரே ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ராம ஹரே ராம ராம ராம ஹரே ஹரே hara mahare hare, hare, hare, hare, hare, hare, hare. Hare, hare krishna hare krishna krishna krishna hare hare hare krishna hare krishna krishna krishna hare hare jay shri radhe krishna this recording was made on the 9th of july 1991 during shri shri krishna premi maharaj's visit to salem during the lecture power failed on two occasions though for brief periods there is not much loss of matter and we request you the listeners to kindly excuse this interruption now follow this song sung by mrs parvati naya a staunch devotee of shri shri krishna premi maharaj jay shri radhe krishna